السلام عليكم ورحمة الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئة عمالنا من يخذي الله فلا مذللا ومن يذل فلا حديلا واشهد ان لا اله الا الله واخته لا شريك له واشهد ان محمد عبده رسوله அல்லாஹுமா சொல்லி அலா முகமதின் கமா சொலை அலா இப்ராஹிமலி இப்ராஹிம இன்னீது அல்லாஹுமா பாரிக் அலா முஹம்மதின் மஜித் அலமதுல்லா கடந்த அமர்வுல நம்ம தபு போர்ல நடந்த அந்த வரலாற்று பதிவுகளையும் அதுல உள்ள படிப்பனைகளையும் பார்த்தோம் இன்னைக்கு இன்ஷால்லா முழுக்க முழுக்க ஒரே ஒரு அதிச மட்டும் மிக பெரிய படிப்பினை உள்ள மிகப்பெரிய ஒரு ஹதீஸ எடுத்து இன்னைக்கு வந்து பார்க்கப்படும் இந்த ஹதீஸ் யாரை பற்றியா யாரும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அப்படின்னா காபுபுன்னு மாலிக்கிறது இல்லானோ இவர்களுடைய ஹதீஸ் இதுல ஒரு முஸ்லீமுக்கு ஒரு நல்ல அமல் செய்யணும் நல்ல அமலை நோக்கி முன்னோக்கி செல்லணும் அப்படிங்கிற ஒரு முஸ்லீமுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்குது சகி புகார்ல பதியப்பட்டிருக்கு இந்த ஹதீஸ் அதே பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்கள்லயும் பல்வேறு சீரா நூல்கள் இந்த ஹதீஸ் வந்து பதியப்பட்டிருக்கு இந்த ஹதீச வந்து அறிவிக்கக்கூடியவர் காபிபுணும் மாளிகிறது இல்லானோதான் அவர் வழியாக அதாவது இந்த ஹதீசை அவருடைய பேரன் அவங்க தந்தை தந்தை கிட்ட காபி குணும் மாளிகிறது இல்லானவோ சொல்லி அதாவது காபிபுணு மாளிகது இல்லானுடைய மகன் அவர்கிட்ட காபிபுணு மாளிகது இல்லான்னு சொன்னாங்க இவர் அவர் தந்தை அவரு மகன் சொன்னாங்க அதாவது இந்த ஹதீஷை அறிவிக்கக்கூடியவர் காபிபுணு மாளிகிறதுலானுடைய பேரன் அவர் வந்து அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இந்த ஹதீஸ் வந்து சஹி புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ்ல வந்து காவல் மாலிக் ஹதில்லான்னு சொல்றாங்க தபு போரை தவிர காபகு மாலிக் ரதில்லான்னு வந்து தபு போர்ல கலந்துக்கல அந்த அதை பத்தி இந்த ஹதீஸ் வந்து விவரிக்குது அவரே சொல்றாரு இந்த முழு ஹதீஸையும் அவருடைய அறிவிப்பு அவரே வந்து அந்த ஸ்டோரியா சொல்றார் தபு போரை தவிர நபிசல்லா அலிவல்லாம் அவர்கள் புரிந்த எந்த போரிலும் நான் கலந்து கொள்ளாமல் இருந்ததில்லை இது தவிர பத்ரு போரிலும் கலந்து கொள்ளவில்லை பத்ரு போரில் கலந்து கொள்ளாத எவரும் அல்லாஹுவினால் கண்டிக்கப்படவும் இல்லை ஏனெனில் அல்லாஹுவின் தூதர் சல்லா அலி வல்லாம் அவர்கள் குறைசுகளின் வணிக குழுவை வழிமறிக்க நாடியே பத்ரு போருக்கு போனார்கள் போன இடத்தில் போர் செய்யும் திட்டம் இல்லாமலேயே அவர்களையும் எதிரிகளையும் அல்லாஹ் பத்ரி கலத்தில் சந்திக்கும்படி செய்துவிட்டான் அதாவது நமக்கு தெரியும் அல்லாஹ் நபிசுல்லா அல்லது பத்ரி போருக்கு செல்லும் அந்த குழுவை அதாவது அந்த பயணக்குழுவை வந்து அவர்களை வழிமதித்து அந்த அந்த நோக்கத்துல தான் சென்றாங்க போர் வந்து எதிர்வா எதிர்பாராத விதமாக நடந்தது பத்ரு போர் ஆனா இந்த போர் அப்படி கிடையாது தபுக்கித்தத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல்லா செல்லா அலுவலம் எல்லா முஸ்லீம்களுக்கும் பொது அறிவிப்பு விட்டு இருந்தாங்க எல்லாருமே கலந்து கொண்டாங்க அப்படிங்கிற கட்டாயமாக்கி இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம கடந்த அமர்வுகளே பார்த்தோம் இப்ப பத்ர யாரு வரலையோ அவர்களை வந்து அல்லாஹ் கண்டிக்கவும் இல்லை அவர்களை வந்து அது ஒரு பெரிய குற்றமாகவும் இல்லை அப்படின்னு சொல்லி காத விடு மாளிக்கிறது இல்லாமல் சொல்லி காட்டுறாங்க அடுத்து சொல்றாங்க இஸ்லாத்தில் நாங்கள் நிலைத்திருப்போம் என அன்சாரிகளான நாங்கள் உறுதிமொழி அளித்த அக்கபா இரவில் அல்லாஹின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடன் நானும் இருந்தேன் இதற்கு பதிலாக பத்ரு போரில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்க வேண்டும் என நான் விரும்பியதில்லை அல் அக்கபா பிரமாணத்தை விட பத்ரு மக்களிடையே பெயர் பெற்றதாக இருந்தாலும் சரியே அதாவது அக்கபாவுடைய அந்த ஒப்பந்தம் நம்ம வந்து ஆரம்பத்தில் பார்த்திருக்கோம் அக்காவுடைய இறுதி பகுதியில் மக்காவுடைய மதினாவில் இருந்து வந்த மக்கள் நபிசுல்லால பைத் செய்வாங்க நபிசுல்லாலுடைய முபாரக்கான கையில் பயத்து செய்த பன்னெண்டு நபர்களில் ஒருவர் இந்த காபுனு காபிபுணம் மாலிக்கிறது இல்லனும் இவரு சொல்லி இந்த அக்கபா ஒப்பந்தத்தின் போது நானும் இருந்தேன் இந்த பன்னெண்டுல இவரும் ஒரு ஆளு இதுல நான் கலந்து கொண்டேன் பதுரை விட அதாவது இந்த நிகழ்வை விட மக்கள் வந்து பத்ரை ரொம்ப சிறப்பாக நினைச்சிருந்தாலும் அதுல நான் கலந்துக்கல அப்படின்னு எனக்கு வருத்தப்பட்டதில்ல அப்படின்னு குறிப்பிட்டு காட்டுறாரு மேலும் வந்து தபு போரில் கலந்து கொள்ளாததை அடுத்து நடந்த நிகழ்ச்சிகள் குறித்து எனது செய்திகள் பின்வருமாறு அப்படின்னு அவருடைய அந்த தபு போரில் கலந்துக்காத பத்தி அந்த முழு மிகப்பெரிய செய்தி இது அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த தபு போரில் நான் கலந்து கொள்ளாத போது இருந்த உடல் பலமும் பொருள் வசதியும் என் வாழ்நாளில் வேற எப்போதும் எனக்கு இருந்ததில்லை அதாவது அவருக்கு போதுமான அளவு உடல் பலமும் இருந்துச்சு அவருக்கு பணபலமும் இருந்துச்சு அந்த தபு போர் நடக்கும் போது அவர்கிட்ட இல்ல போகாம இருக்கணும் அப்படிங்கறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை முழுமையாக அவர் வந்து எலிஜிபிளா தான் இருந்தார் அந்த போருக்கு போவதற்கு அல்லாவின் மீது ஒரே நேரத்தில் இரண்டு ஒட்டகங்கள் ஒருபோதும் என்னிடம் இருந்ததில்லை ஆனால் அந்த போரின் போது ஒரே நேரத்தில் இரண்டு ஒட்டகங்களை நான் வைத்திருந்தேன் மேலும் அல்லாவின் தூதர் சலல்லா அலி வசல்லம் அவர்கள் ஒரு புனித போருக்கு செல்ல நாடினால் பெரும்பாலும் வேற எதற்கோ செல்வது போன்று இரு பொருள்படும்படி பேசி பாசாங்கு செய்து அதை மறைக்காமல் இருந்ததில்லை அதாவது இந்த ஹதீஸ் வந்து நம்ம ராம தரக்கட்டரை வெளியிட்ட அந்த மொழிபெயர்ப்பில் இருந்து நபி சொல்லா அல்லது சலம் எந்த போருக்கு போனாலும் இதுக்கு முன்னாடி சர்பரைஸா தான் போவாங்க வெளியில வந்து இப்ப மக்கா வெற்றியா இருக்கட்டும் எல்லா போருக்குமே நம்ம பார்த்துருக்கோம் கைப்பற போரா இருக்கட்டும் எல்லா போருக்குமே போகும்போது நபிசுல்லா அல்ல சலம் அனுப்பி வைத்த படையாக இருக்கட்டும் நபி சொல்லா அல்லம் கலந்து கொண்டு அவங்களே முன்னெடுத்து படையாக இருக்கட்டும் அவங்க வந்து அந்த செய்தியை மறைத்து தான் வைப்பாங்க மறைத்து வைத்து அவங்களுக்கு எதிரிக்கு வர்றது தெரியாம அங்க போய் எதிர்பாராத விதத்தில் அதிகாலையில் இந்த ஆனால் தபு போர் நேரம் வந்தபோது அதற்காக கடும் வெயில் நபிசுல்லா அவர்கள் படையெடுத்து செல்லவிருந்தார்கள் தொலைதூர பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் பெரும் பாலைவன வனாந்திர பிரதேசத்தை கடந்து செல்ல வேண்டி இருக்கும் என்றும் அதிக எண்ணிக்கையிலான எதிரிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் எதிர்பார்த்தார்கள் எனவே முஸ்லீம்களுக்கு அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியது பற்றி வெளிப்படையாகவே தெரிவித்து விட்டார்கள் இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கிறோம் தபு போரை குறித்து நபிசுல்லாம் பல நாட்களுக்கு முன்னாகவே முன்னதாகவே அறிவிப்பு செஞ்சு தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால எதிரிகளும் பல மடங்கு அவங்களும் தயாராகி வந்தாங்க மிகப்பெரிய ஒரு எதிரி எதிரோட எண்ணிக்கை மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை அனுப்பி வைத்த படை மூவாயிரம் பேர் தான் எதிர்த்து வந்த நபர்கள் இரண்டு லட்சம் மூவாயிரத்துக்கு முப்பதாயிரத்திற்கும் அதிகமான நபர்கள் உள்ள படை அப்ப அவங்க அங்க போரே நடக்காதனால சரியான கவுண்டர் நமக்கு தெரியல பல லட்சம் பேர் அதுவும் அவங்க ப்ரொபசனல் ஆர்மி பெய்ட் ஆர்மி வச்சிருந்த சூப்பர் பவர் வேர்ல அந்த நேரத்தில் ரோமர்கள் தான் நம்பர் ஒன் சூப்பர் பவர் அப்ப அவங்க வந்து பெரிய ஒரு படை அப்படிங்கறதுனால ரசூல்லாசுல்ல இவங்க உழப்பூர்வமாக தயாராகணும் அதே போல டிஸ்டன்ஸும் அதிகம் பாலைவனப்பகுதி கடும் வெயில் விளைச்சல் நேரம் இதெல்லாம் இருக்கிறதுனால நபிசுல்லம் முன்னதாகவே அறிவிப்பு செஞ்சிட்டாங்க அப்படிங்கறத இங்கு காபிரதி குறிப்பிடுறாங்க அப்போது நான் அவர்கள் தங்களின் போருக்காக ஆயத்தம் ஆயத்த ஏற்பாடுகளை செய்து கொள்ள முடியும் அதனால இந்த மாதிரி முன்னாடியே சொன்னாதான் ஆயத்த ஏற்பாடுகள் செய்ய முடியும் அப்படினாலும் நபிசல்லாஸ்லம் முன்னாடியே அறிவிப்பு செஞ்சுட்டாங்க தாம் விரும்பிய திசையை தபுக் அவர்களுக்கு தெரிவித்ததும் அவர்கள் வந்து கிளம்பிவிட்டார்கள் அதே போல எழுதப்படும் எந்த பதிவேடும் இத்தனை பேருக்கு இடமளிக்காது என்னும் அளவிற்கு முஸ்லீம்கள் பெரும் எண்ணிக்கையில் அல்லாவின் தூதர் சல்லாஹாலஸ்லம் அவர்களுடன் இருந்தார்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் இல்லை அதாவது ஒரு போருக்கு போறாங்கன்னு சொன்னா அங்க ஒரு ரெஜிஸ்டர் வச்சு யார் யாரு வந்திருக்காங்க யார் யாரு வரல அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி ரெஜிஸ்டர் பண்ண முடியாத அளவுக்கு மக்கள் பெரும்பான்மையான மக்கள் படையில வந்துட்டாங்க அப்ப வரலாறு சில வரலாற்று குறிப்புகள் நம்ம பார்க்க முடியுது முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த போரில் வந்து முஸ்லீம்கள் கலந்து கொண்டாங்க அதே போல பொது அறிவிப்பு முஸ்லீம்களுக்கு கட்டாயமாக அனைத்து முஸ்லீம்களும் வரணும் அப்படின்னு நபிசுல்லா அலுவலம் அறிவிப்பு செய்த ஒரு போர் அல்லா கடமையாக்க ஒரு போர் அந்தமறைவாகிவிடலாம் என நினைக்கும் எந்த மனிதரும் அல்லாவிடமிருந்து இறை அறிவிப்பு அதாவது வகி வராத வரையில் தான் போருக்கு வராத விஷயம் நபிசல்ல தெரிய வராது என்று என்னவே செய்வார் அந்த அளவிற்கு படையினரின் எண்ணிக்கை மிகுந்திருந்தது பேருச்சம்பளங்கள் பழுத்து மர நிழல்கள் அடந்து நின்ற அறுவடை காலமான அந்த வெப்பம் மிகுந்த வெயில் வெயில் காலத்தில் அல்லாஹின் தௌதர் சல்லா அலுவலம் அவர்கள் அந்த போருக்கு செல்ல ஆயத்தமானார்கள் அதாவது ஒருத்தர் வரல அப்படின்னா அதை அல்லா வகை அறிவிச்சு கொடுத்தாதான் இவர் வரலன்னு தெரியும் அந்த அளவுக்கு மக்கள் அதிகமாக இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்றாருங்க ஒருத்தர் தலைமுறைவாய் போயிட்டாவோ இல்ல வரலாம வராம ஒளிஞ்சுக்கிட்டாலோ இறை செய்தி வகி வந்து வரல அப்படின்னு மக்கள் அந்த நேரத்துல நினைக்கும் அளவுக்கு எக்கச்சக்கமான மக்கள் கலந்து கொண்டிருந்தாங்க அறுவடை நேரம் அதே போல அப்படின்னு அறிவித்து காட்டுறாங்க இது வந்து முழுக்க அந்த சூழலை வந்து சொல்லி காமிக்கிறார் அந்த அந்த தபுக்கித்தொடைய சூழல் சொல்லி காட்டிட்டு மேலும் தொடர்றாரு அல்லாவின் தூதர் செல்லாளர்களும் அவர்களும் அவர்களுடன் முஸ்லீம்களும் பயண ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர் நானும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு பயண ஏற்பாடுகளை செய்ய காலை நேரத்தில் செல்லலாவேன் எனது பயணத்திற்கான எந்த ஏற்பாட்டையும் செய்து முடிக்காமல் திரும்பி வந்துவிடுவேன் நினைக்கும் போது அந்த ஏற்பாடுகளை செய்து முடிக்க எனக்குதான் சக்தி இருக்கிறது பிறகு நான் ஏன் அவசரப்பட வேண்டும் என்று என் மனதிற்குள் கூறிக்கொண்டேன் என் நிலை இப்படியே நீடித்துக் கொண்டிருந்தது மக்கள் பெரும்பாடுப்பட்டனர் ஒரு வழியாக பயண ஏற்பாடு முடிந்தது பிறகு அல்லாஹி தூதர் சொல்லா அலுவலாம் அவர்கள் தம்முடன் முஸ்லீம்களை அழைத்துக் கொண்டு ஒரு காலை நேரத்தில் புறப்பட்டுவிட்டார்கள் அப்போது நான் எனது பயணத்திற்கு வேண்டிய எந்த ஏற்பாட்டையும் செய்து முடித்திருக்கவில்லை நபி சொல்லாஹலாம் அவர்கள் சென்றபின் ஒருநாள் அல்லது இரண்டு நாட்களில் பயண ஏற்பாடுகளை செய்து கொண்டு அவர்களுடன் போய் சேர்ந்து கொள்வேன் என்று நான் என் மனதிற்குள் சொல்லிக்கொண்டேன் அவர்கள் அனைவரும் சென்ற பிறகு அன்றைய இரவும் கழிந்து மறுநாள் காலை பயண ஏற்பாடுகளை செய்ய நினைத்தேன் ஆனால் அன்றைய தினமும் எந்த ஏற்பாட்டையும் செய்து முடிக்காமல் திரும்பி வந்தேன் அதற்கு அடுத்த நாள் காலையிலும் நினைத்தேன் அன்றும் எந்த ஏற்பாடும் இன்று நாளை என்று எனது நிலை இழுபட்டுக் கொண்டே சென்றது முஸ்லிம்கள் விரைவாக புறப்பட்டு சென்று விட்டனர் எனக்கு அந்த போர் கை நழுவிட்டது நான் உடனடியாக புறப்பட்டு சென்று படையினருடன் சேர்ந்து கொள்ளலாம் என நினைத்தேன் அப்படி நான் செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் ஆனால் என்ன செய்வது என் விதி அது என் விதியில் எழுதப்பட்டிருக்கவில்லை இவர் என்ன சொல்றாரு டெய்லி காலையில அங்க முஸ்லீம்கள் படைக்கு தயாராகிறதுக்காக அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கும் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பேன் வந்துடுவேன் இது வந்து புறப்படுறதுக்கு முன்னாடி காலையில போவேன் எந்த பிரிப்பரேஷனும் பண்ணாம வந்துடுவேன் அடுத்து அவங்க போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் சரி நம்ம தான் வந்து வாகனம் இருக்கு நம்ம வந்து போய் சேர்ந்துக்கலாம் சென்ற அமர்வுகள் நம்ம பார்த்தோம் அது போல சென்ற சகாபாக்களை பார்த்தோம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டே போவது கடைசி வரைக்கும் அவங்க போக அவங்களுக்கு மனசு வரல போகல அடுத்து அல்லாஹின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் போருக்கு சென்றதன் பின்னால் மதினாவில் நான் மக்களிடையே சுற்றி வரும்போது எனக்கு பெரும் வருத்தமே ஏற்பட்டது நயவஞ்சகர்கள் என சந்தேகிக்கப்பட்ட மனிதர்களையும் இறைவனால் சலுகை வழங்கப்பட்ட முதியோர் பெண்கள் போன்ற பலவீனர்களையும் தவிர வேற நான் மதினாவிற்குள் பார்க்கவில்லை அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் தபுக் சென்றடையும் வரையில் என்னை நினைவு இல்லை தபுக்கில் மக்களிடையே அமர்ந்து கொண்டிருக்கும் போதுதான் அல்லாவின் தூதர் சல்லாஹலிஸ்லாம் அவர்கள் காபு என்ன ஆனார் என்று கேட்டார்கள் பனு சலிமா கோத்தரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் அல்லாவின் தூதரே அவரின் இரு சால்வைகளையும் ஆடை அணிகளை ஆடை அணிகலன்களும் அவற்றை தம் தோள்களில் போட்டு அவர் அழகு பார்த்துக் கொண்டிருப்பதுதான் அவரை வரவிடாமல் தடுத்துவிட்டது என்று கூறினார் உடனே முவாத் பின் ஜபல் ரதில்லான் அவர்கள் அந்த மனிதரை நோக்கி தீய வார்த்தை சொன்னாய் அந்த அந்த யாரு காபு ரதில்ல பார்த்து இப்படி சொன்னாங்களோ அவங்கள பார்த்து தீய வார்த்தை சொன்னாய் அல்லாஹுவின் மேல் ஆணையாக அவரை குறித்து நல்லதை தவிர வேற எதையும் நாங்கள் அறிந்திருக்கவில்லை அல்லாவின் தூதரே என்று கூறினார்கள் அப்போது அல்லாவின் தூதர் சல்லா அலுவலம் அவர்கள் பதில் ஏதும் கூறாமல் மௌனமாக இருந்தார்கள் கோத்திரத்தை சார்ந்த நபர் ஒருவர் நபிசுரவாசம் காபுரது எங்க அப்படின்னு அதுக்கு இவர் சொல்றாரு அவரு டிரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அழகு பார்த்துட்டு இருக்கிறாரு அதாவது இவர் மறைமுகமா என்ன சொல்றாருன்னு சொன்னா பெண்களோட ஒப்பிட்டுட்டாரு காபுரது இல்லானுவா பெண்கள் தான் ஆடை அணிஞ்சுட்டு ஆடை அணிகள்களை அவங்க வந்து போட்டு அழகு பார்த்துட்டு இருப்பாங்க அல்லாவின் மீது அவரை பத்தி நாங்க நல்லதை தவிர கேள்விப்பட்டதில் இதை வந்து கேட்ட நபிசுல்லம் பொதுவாகவே நபிசுல்லா ஒரு சுனா அப்படின்னாவே சொல் செயல் அங்கீகாரம் அங்கீகரிச்சிருக்காங்க தடுப்பாங்க சார்ந்தவர் சொல்லும் போது நபிசுலாசம் அமைதியாக தான் இருந்தாங்க அப்ப அடுத்து நபிசுல்லா அவர்கள் தபுக்கிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள் என்ற செய்தி எனக்கு எட்டிய கவலை என் மனதில் குடிபுகுந்தது அல்லாவின் தூதரிடம் சாக்கு சொல்வதற்கு பொய்யான காரணங்களை நான் யோசிக்க தொடங்கினேன் நாளை நபியவர்களின் கோபத்திற்கு நான் எப்படி தப்புவேன் என்று எனக்கு நானே கேட்டுக்கொண்டேன் மேலும் அதற்காக நான் என் குடும்பத்தாரின் கருத்து உள்ள ஒவ்வொருவரிடமும் ஆலோசனை உதவி தேடினேன் ஆனால் அல்லாஹின் தூதர் சல்லா அலிசல்லாம் அவர்கள் மதினாவை நெருங்கி வந்து விட்டார்கள் என்ற செய்தி சொல்லப்பட்ட போது நான் புனைந்து வைத்திருந்த பொய்மை என் மனதை விட்டு விலகிவிட்டது பொய்யான காரணம் எதையும் சொல்லி நபிசுல்லா அலுவலம் அவர்களிடமிருந்து ஒருபோதும் தப்பித்துக் கொள்ள முடியாது அல்லாஹ் தெரிவித்து விடுவான் என்று உணர்ந்து நபிசுல்லா அல்லம் அவர்களிடம் உண்மையை சொல்லிவிட முடிவு செய்தேன் அல்லாஹின் தூதர் சல்லா அலிசல்லாம் அவர்கள் காலை நேரத்தில் மதினாவிற்கு வருகை புரிந்தார்கள் இங்கே அவர் என்ன சொல்றார் காப்புறதுல நான் வந்து பொ என்ன சாக்கு போக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ள வந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு ஆலோசனை கேட்டேன் பொய் சொல்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டார் என்ன சொல்லலாம் ஆனா அவரு எப்படியா இருந்தாலும் அல்லா உடைய தூதுரு இவருக்கு அல்ல அறிவிச்சு கொடுத்துருவா மனதுல இருக்கிறத அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உண்மையே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிட்டு உண்மையே சொல்லவே நான் ஆடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அடுத்து பொதுவாக அல்லா தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு பயணத்திலிருந்து திரும்பி வந்தால் முதலில் பள்ளிவாசலுக்கு சென்று அங்கு இரண்டு ரக்காத்துகள் தொழுத பின் மக்களை சந்திப்பதற்காக அமர்ந்து கொள்வது அவர்களின் வழக்கம் வழக்கம்போல் அதை அவர்கள் செய்த போது தபு போரிலிருந்து கலந்து கொள்ள செல்லாமல் பின்தங்கிவிட்டவர்கள் அவர்களிடம் வந்து அவர்களுக்கு முன்னால் சத்தியமிட்டு தாம் போருக்கு வராமல் போனதற்கு சாக்கு போக்குகளை கூறத் தொடங்கினர் அவர்கள் எண்பதற்கும் மேற்பட்ட நபர்களாக இருந்தனர் அல்லாஹின் தூதர் சல்லா லஸ்லாம் அவர்கள் அவர்களின் வெளிப்படையான காரணங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களிடம் உறுதிப்பிரமாணம் செய்து கொடுத்தார்கள் அவர்களுக்காக பாவ மன்னிப்பும் தேடினார்கள் அவர்களின் அந்தரங்கத்தை அல்லாவிடம் ஒப்படைத்து விட்டார்கள் அதாவது இங்க முதலாவது இந்த காபுரது இல்லூ யாரு அப்படின்னா காபுரது இல்லூ ரசுல்லா சொல்ல ஆரம்ப காலத்திலிருந்து இருந்தவர் இவர் ஒரு அன்சாரி சஹாபி நபிசுல்லா அலுவலத்திட்ட மக்காவுடைய அந்த இறுதி நேரத்தில் அக்கபா ஒப்பந்தத்தம் போட்ட போட்ட நபர்ல நபிசுல்லா அலிசுலத்துடைய முபாரக்கான கையை தொட்டு உறுதிப்பிரமாணம் வையத் செய்த நபர்களில் இவரும் ஒருவர் அதே போல இவர் எல்லா போர்லையும் உகது போர்ல கலந்திருக்கிறாரு ஹந்தக்கில் கலந்திருக்காரு மக்கா வெற்றியில் கலந்திருக்காரு கைபர் யுத்தத்தில் கலந்திருக்கிறாரு ஹுனையின் போர்ல கலந்திருக்கிறாரு ஹுதேபியா உடன்படிக்கையின் போர்ல இருந்தவர் அந்த நேரத்திலும் இருந்தவர் இந்த மாதிரி முக்கியமான தருணங்கள் எல்லாத்திலும் இருந்தவர் நபர் இந்த தப்புக்கித்தின் போது கலந்துக்கல அப்ப இதுதான் காபிரி அந்த ஒரு ஸ்டேட்டஸ் அப்ப இங்க எண்பதற்கும் மேற்பட்ட நபர்கள் சாக்கு போக்கு சொல்ல வராங்க இவர்கள் வந்து பொய் சொல்லி சாக்கு போக்கு சொல்லிட்டு நபிசுல்லால பையத்துக்கு செஞ்சுட்டு போயிறாங்க நபிசுல்லாலு இஸ்லமும் அவர்களுடைய அந்த சாக்கு போக்கை ஏற்றுக்கொண்டு இந்த வெளிப்படையான விஷயத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய விஷயத்த எல்லா இடத்துல ஒப்படைச்சுறேன்னு விட்டுறாங்க இதுதான் வந்து எல்லா ஆட்சியாளர்கள் அடுத்த நபிசிலத்திற்கு பின்னர் வந்த குலஃபாய் ராசிதன்களா இருக்கட்டும் எல்லாத்துடைய நிலைப்பாடும் இஸ்லாத்துடைய நிலைப்பாடுதான் ஒருத்தர் வந்து சொல்றாருன்னு சொன்னா ஒரு விஷயத்த சொல்றாருன்னு சொன்னா வெளிப்படையாக தான் நம்ம வந்து அதை இது பண்ண முடியும் அவரை உள்ளத்தனம் அறிய முடியாது அல்ல அதற்குரிய கேள்விகளை கேட்டுக்கோம் இப்ப எண்பதற்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த மாதிரி வந்து சாக்கு போக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கண்டினியூ பண்றாங்க அப்போது நான் அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் வந்தேன் அவர்களுக்கு நான் சலாம் சொன்னபோது கோபத்தில் இருப்பவர் எவ்வாறு புன்னகைப்பாரோ அதுபோல புன்னகைத்தார்கள் பிறகு வாருங்கள் என்று கூறினார்கள் உடனே நான் அவர்களிடம் சில எட்டுக்கள் வைத்து நடந்து சென்று அவர்களின் முன்னிலையில் அமர்ந்து கொண்டேன் அப்போது அவர்கள் என்னிடம் போரில் நீங்கள் ஏன் கலந்து நீங்கள் போருக்காக வாகனம் வாங்கி வைத்துக் என்று கேட்டார்கள் அதற்கு நான் ஆம் வாங்கி வைத்திருந்தேன் அல்லாவின் மீது தாங்கள் அல்லாத வேறு எவரேனும் ஓர் உலக ஆதாயத்திற்கு நான் அமர்ந்து கொண்டிருந்தால் ஏதாவது பொய்யான சாக்கு போக்குகளை சொல்லி அவரது கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள உடனடியாக வழி கண்டிருப்பேன் எவராலும் வெல்ல முடியாத எனக்கு வழங்கப்பட்டுள்ளது அதாவது இந்த சஹாபி இருக்கிறாரே இந்த சஹாபி வந்து மிக முக்கியமான கவிஞர்களில் ஒருத்தர் நபிசுல்லா அலுவலம் அபிஷியலா வச்சிருந்த கவிஞர்கள் வந்து மூணு பேர் ஒன்னு சாபித் ரஜில்லானு இன்னொரு மூன்றாவது நபர் அப்துல்லா பின் ரவா ரிலான காலத்துல யாராவது காபீர்கள் வந்து அல்லாவையும் ரசூலையும் தாக்கி அவங்க கவிதை எழுதினாங்கன்னு சொன்னா இவங்க பதில் கொடுப்பாங்க கவிதையிலே அந்த நேரத்துல மீடியாவே கவிதை அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கிறோம் அப்ப இவர்கள் வந்து அந்த அளவு வாத திறன் கொண்ட ஒரு நபர் இவர் என்ன சொல்றாரு யார சொல்லா நீங்க நீங்க இந்த இடத்துல துனியாவுடைய ஒரு விஷயத்திற்காக ஒரு நபர் இருந்து இருந்தாருன்னு சொன்னா எனக்கு எப்படியா இருந்தாலும் சாக்கு போக்கு சொல்லி நான் சமாளிச்சிருப்பேன் இது வந்து அல்லாவுடைய விஷயம் ஆயிருச்சு அதனால நான் சாக்கு போக்கு சொன்னாலும் அல்லாவிடத்துல பிடிக்கப்படுவேன் அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால நான் வந்து உங்களோட சாக்கு போக்கு சொல்ல விரும்பல அப்படின்னு ரசூல்லா செல்லவரசே சொல்றாரு அப்ப இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை எந்த மாதிரி இருக்குது இன்னைக்கு நம்ம என்னென்ன சாக்கு போக்குகள் நம்ம சொல்றோம் அல்லாவுடைய விஷயத்துல அல்லாவுடைய தூதர் விஷயத்துல அல்லாவுடைய அல்லாஹ் நிர்ணயித்த அமல்கள் விஷயத்துல எல்லா விஷயங்களிலும் எல்லா விஷயங்களிலும் சாக்குபோக்குகள் நாம நம்மளுடைய பலகினம் நம்மளுடைய பலகீனம் ஏதாவது ஒரு அமல் செய்ய முடியல ஏதாவது ஒரு முன்னெடுப்பு எடுக்க முடியல அல்லாஹுடைய பாதையில அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பலகினம் நம்ம வந்து மதினாவுடைய நேரத்துல அதாவது மதினாவுடைய ரசுல்லா சிவரசு இதெல்லாம் மதினாவுடைய நேரத்துலதான் செஞ்சாங்க மக்காவுடைய காலத்துல நம்ம இருக்கிறோம் நம்ம இப்ப மக்காவுடைய செயல்பாடுகள் தான் செய்யணும் அப்படின்னு சாக்குபோக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் சாக்குபோக்குகள் தான் எதுக்கு எடுத்தாலும் தவிர அப்ப என்ன மக்களால் இருந்தாங்க சரி மதினா போறதுக்கு முயற்சி இல்லையா மதினா போறதுக்கு எத்தனை கூடாரங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஹஜுக்கு வரக்கூடிய மக்கள் இடத்துல ஒவ்வொரு நபர்கள் ஒவ்வொரு கோத்திரம் ஒவ்வொரு ஊர் நபர்களாக சென்று சென்று சென்று நீங்க வந்து உங்களுடைய அவர்களுடைய நுசிரத்தை பெறுவதற்காக நபிசுல்லம் ஏறி ஏறி ஒவ்வொரு கூடாரமாக போய் அவமானப்பட்டு வந்தாங்க முயற்சி செஞ்சாங்கல்ல அல்லாவுடைய பாதையில அவர்கள் வந்து ஒரு முயற்சி செஞ்சாங்க நேரத்தில் சாக்கு போக்குகள் சொல்றதுக்கும் இங்க எந்த ஒரு முகாந்திரமும் இல்ல அப்ப நபிசுல்லம் மதினாவிற்கு செல்வதற்கு முயற்சி செஞ்சது போல அவர்கள் அல்லாவே சொல்றான் நீங்க ஒரு நீங்க நடந்து வந்தா ஓடி வரங்க ஒரு ஜான் வந்தா நான் ஒரு மொள வரங்கிறான் அப்ப நாம முயற்சி எடுக்காம அல்லா வந்து நமக்கு உதவி செய்ய மாட்டோம் போக்குகள் சொல்வதை விட்டு தவிர்த்துட்டு இருக்கிறோம் மக்காவில் அப்படிங்கிற சாக்கு போக்குகள் அல்லாம மக்காவிலிருந்து மதினாவிற்கு எப்படி போக அவங்க முயற்சி செஞ்சாங்களோ அது மாதிரி எல்லா விஷயத்திலும் நாம முயற்சி செய்யணும் அப்படிங்கறத இதுல நாம் புரிஞ்சுக்கணும் ஆயினும் அல்லாவின் மீது அணையாக ஏதாவது பொய்யை சொல்லி இன்று உங்களை நாம் என்னை குறித்தும் திருப்தி அடைய செய்ய செய்து விட்டாலும் அல்லாஹ் வெகு விரைவில் உண்மை நிலவரத்தை தங்களுக்கு தெரியப்படுத்தி என் மீது தங்களை கடும் கோபம் கொள்ள செய்து விடுவான் என்பதை நான் நன்கு அறிந்துள்ளேன் அதே சமயம் தங்களிடம் நான் உண்மையை சொல்லிவிட்டால் தற்சமயம் அது தொடர்பாக என் மீது தாங்கள் வருத்தப்படுவீர்கள் ஆயினும் அது விஷயத்தில் அல்லாவின் மன்னிப்பை நான் எதிர்பார்க்கிறேன் இல்லை அல்லாவின் மீதான நான் போரில் கலந்து கொள்ளாததற்கு என்னிடம் எந்த காரணமும் இல்லை அல்லாவின் மீது ஆணையாக தங்களை விட்டும் நான் பின்தங்கிவிட்ட அந்த நேரத்தில் எனக்கு இருந்த உடல் பலமும் வசதியும் வாய்ப்பும் முன் ஒருபோதும் எனக்கு இருந்ததில்லை என்று கூறினேன் அப்போது அல்லாவின் தூதர் சல்லா அலேசல்லாம் அவர்கள் இவர் உண்மை சொல்லிவிட்டார் என்று கூறிவிட்டு என்னை நோக்கி சரி எழுந்து செல்லுங்கள் உங்கள் விஷயத்தில் அல்லாகவே தீர்ப்பளிப்பான் என்று கூறினார்கள் உடனே நான் எழுந்து சென்றேன் அதாவது நான் உங்கள்கிட்ட இப்ப உங்களை நம்பணும் அப்படிங்கறதுக்காக அந்த எண்பது பேர் அதை சொல்லிட்டு போனாங்களே அவங்க வந்து பொய் தான் சொல்லிட்டு போனாங்க அதை பத்தி அல்லா வசனமே இறக்கிட்டா அந்த வசனத்தை நம்ம பின்னாடி பார்ப்போம் அப்ப அது மாதிரி நான் சொல்லிட்டு போயிருந்தாலும் கண்டிப்பா அல்ல நாளைக்கு அறிவிச்சு கொடுத்துருவான்னு எனக்கு தெரியும் அதனால நான் வந்து பொய் சொல்ல விரும்பல நான் உண்மையே சொல்லிடுறேன் என்கிட்ட வந்து எந்த காரணமும் இல்ல இந்த தப்பு கித்தத்துக்கு வராம இருந்ததுக்கு எந்த ஒரு வேலிட் ரீசனும் என்கிட்ட கிடையாது நான் வந்து வாண்டடா வரல இன்டென்ஷனா நான் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்ன உடனே நபிசராசன் சொல்றாங்க இவரு உண்மையைதான் சொல்லிட்டாரு இவரை வந்து உங்க விஷயத்துல அல்லா வந்து தீர்ப்பளிக்கும் வரை நான் வந்து நான் எதுவும் சொல்றதுக்கு அல்லா தீர்ப்பளிக்கும் வரை இந்த விஷயத்தை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நபிசுல்லா அலுவலம் காபுரது இல்லானவும் எந்திரிச்சு போயிடுறாங்க அதன் பிறகு பனுசலிமா கோத்திரத்தை சேர்ந்த சிலர் என்னை பின்தொடர்ந்து ஓடி வந்து அல்லாஹின் மீது ஆணையாக இதற்கு முன்னால் எந்த பாவத்தையும் நீங்கள் செய்ததாக நாங்கள் அறிந்ததில்லை போரில் கலந்து கொள்ளாத மற்றவர்கள் மற்றவர்கள் சொன்ன அதே பொ அல்லாவின் தூதர் சல்லாஹலிசல்லம் அவர்களிடம் சொல்வதற்கு கூட உங்களால் இயலாமல் போய்விட்டதே நீங்கள் செய்த பாவத்திற்கு அல்லாவின் தூதர் சல்லா அலுவலம் அவர்கள் கேட்கும் பாவ மன்னிப்பே உங்களுக்கு போதுமானதா என்று சொன்னார்கள் அல்லாவின் மீது ஆணையாக பனுசலிமா கோத்திரத்தினர் என்னை கடுமையாக ஏசிக் கொண்டிருந்தனர் நான் அல்லாவின் தூதர் சல்லா அலேசல்ல நான் அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்களிடம் சொல்வதற்கு கூட அவங்க என்ன சொல்றாங்க பர்ஸ்ட் அந்த பனுசலிமா கோத்திரத்தை சார்ந்தவர் வந்துட்டு இத்தனை பேர் பொய் சொல்லிட்டு போனாங்களே அது மாதிரி நீங்க பொய் சொல்லி இருந்தா கூட அவங்களுக்கு நபிசன பாவ மன்னிப்பு தேடினாங்களே அந்த மாதிரி பாவ உங்களுக்கும் தேடி இருப்பாங்களே அதுவே உங்களுக்கு போதுமா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்றாங்க அதன் இந்த பனுசலிமா கோத்திரத்தை சார்ந்தவங்க காபு காபு ரதியுள்ள அணுவை ஏசி கொண்டே இருந்தாங்க எந்தலவும் அளவுன்னு சொன்னா காபிரோதில்லான்னு சொல்லிக் காட்டுறாங்க அல்லாவின் மீது ஆணையாக பனு சலிமா கோத்து குலத்தினர் என்னை கடுமையாக ஏசி கொண்டிருந்தனர் எந்த அளவிற்கு என்றால் நான் அல்லாவின் தூதரிடம் திரும்பி சென்று இதற்கு முன் நான் சொன்னது பொய் என்று கூறி போரில் கலந்து கொள்ளாததற்கு ஏதாவது பொய் காரணத்தை சொல்லிவிடலாமா என்று நான் நினைத்தேன் அதாவது அவங்க ஏசுறதை பார்த்துட்டு நான் போய் திரும்ப போய் முன்னாடி சொன்னது பொய் நான் வராதற்கு இதான் ரீசன் வேற ஏதாவது பொய் சொல்லிட்டு வந்துடலாமா நான் நினைச்சேன் அந்த உண்மையாக அந்த கோத்திரத்தார்கள் இவங்களை பிறகு நான் பனுசலிமா கோத்திரத்தாயரை நோக்கி தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்ட இந்த நிலையை என்னுடன் வேறு யாரேனும் சந்தித்திருக்கின்றார்களா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் ஆம் இரண்டு பேர் நீங்கள் சொன்னதை போலவே உண்மையான காரணத்தை நபி நபி அவர்களிடம் சொன்னார்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டதுதான் அப்போது அவர்கள் இருவருக்கும் பதிலாக சொல்லப்பட்டது என்று கூறினார்கள் உடனே நான் அவர்கள் இருவரும் யார் என கேட்டேன் அவர்கள் முராரா பின் ரபி அல் அம்ரி ரதியுல்லானு அவர்களும் ஹிலால் பின் உமையா அல் வாகிஃபி ரதியுல்லானு அவர்களும் என்று கூறினார்கள் என்றும் பத்ரபூரில் கலந்து கொண்ட இரண்டு நல்ல மனிதர்களின் பெயர்களை என்னிடம் கூறினார்கள் அவர்கள் இருவராலும் எனக்கு ஆறுதல் கிடைத்தது அவர்கள் இருவரின் பெயர்களையும் பனுசலிமா குலத்தார்கள் என்னிடம் சொன்னவுடன் நான் என் இல்லத்திற்கு சென்று விட்டேன் அப்ப இங்க அவர் கேட்கிறாரு என்ன மாதிரி யாராவது உண்மையான காரணத்தை சொல்லி அது எந்த ரீசனுமே இல்லாம நாங்க போர்ல கலந்துக்கல அது மாதிரி யாராவது உண்மையான காரணத்தை சொல்லி இந்த மாதிரி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும் இந்த இரண்டு சகாபிகளையும் பனுசலிமா கோத்திரத்தை சார்ந்தவர்கள் வந்து சொல்றாங்க அவர் கொஞ்சம் ஆறுதலா இருக்கேன் அவங்க ரெண்டு பேருக்கு நபிசுல்லி உங்களுடைய தீர்ப்பு வர வரைக்கும் நான் அமைதியா இருப்பேன் அவங்களும் இதே நிலைமை அல்லாவிலிஸ்லாம் அவர்கள் அந்த போரில் கலந்து கொள்ளாதவர்களில் எங்கள் மூவரிடம் மட்டும் யாரும் பேசக்கூடாது என முஸ்லீம்களுக்கு தடை விதித்து விட்டார்கள் எனவே மக்கள் எங்களை தவிர்த்தனர் மேலும் அவர்கள் முற்றிலும் எங்கள் விஷயத்தில் மாறிட்டனர் வெறுத்து போனதால் என் விஷயத்தில் இப்புவியே மாறிவிட்டது போலவும் அது எனக்கு அந்நியமானது நான் கருதினேன் இதே நிலையில் நாங்கள் ஐம்பது நாட்கள் இருந்தோம் எனது இரு சகாக்களும் அதாவது முராராவும் ஹிலாலும் செயலிழந்து போய் தம் இல்லங்களிலேயே அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தனர் ஆனால் நான் மக்களிடையே உடல் பலம் மிக்கவனாகவும் மன படைத்தவனாகவும் இருந்தேன் எனவே நான் வீட்டை விட்டு வெளியேறி முஸ்லிம்களுடன் அயங்கால தொழுகையில் கலந்து கொண்டும் கடை வீதிகளில் சுற்றிக் கொண்டும் இருந்தேன் என்னிடம் எவரும் பேச மாட்டார்கள் நான் அல்லாவின் தூதர் சல்லா அலுஸ்லாம் அவர்களிடம் செல்வேன் தொழுகையை முடித்துக் கொண்டு அவர்கள் அமர்ந்திருக்கும்போது சலாம் கூறுவேன் எனக்கு பதில் சலாம் சொல்வதற்காக அவர்கள் தம் உதடுகளை அசைக்கின்றார்களா இல்லையா என்று எனக்கு நானே கேட்டுக்கொள்வேன் பிறகு அவர்களுக்கு அருகிலேயே கூடுதலான தொழுகைகளையும் நிறைவேற்றுவேன் அப்போது என்னை நபிசல்லம் அவர்கள் பார்க்கிறார்களா என்று ஓரக்கண்ணால் ரகசியமாக பார்ப்பேன் நான் என் தொழுகையில் ஈடுபட்டவுடன் அவர்கள் என்னை கவனிப்பதும் அவர்கள் என் பக்கம் நான் திரும்பியதும் அவர்கள் என்னிடம் இருந்து முகத்தை திருப்பிக் கொள்வதாக இருந்தார்கள் அவருடைய அந்த ஐம்பது நாள் நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டுற மீதி ரெண்டு பேரும் முடங்கிட்டாங்க வீட்டிலேயே அழுது அழுது அழுது அழுது முடங்கி போயிட்டாங்க நான் வந்து வெளியே போனேன் கடை விதிக்கெல்லாம் போனேன் தொழுதேன் அவங்க சலாம் திரும்ப நபிசு அவங்களும் பாப்பாங்களா அப்படின்னு ஓரக்கணால பாப்பேன் ஒருவேளை அவங்க பாக்குறத நான் பாத்துட்டேன்னா அவங்க திரும்பி அந்த அளவு அவங்க பைக் பண்ணிருந்தாங்க மக்கள் சகாபாக்களும் நபிசுல்லமும் இந்த போரில் கலந்து கொள்ளாததற்காக அந்த அளவுக்கு பைக் அவுட் பண்ணியிருந்தாங்க அவருடைய நிலைமை இந்த பாரமா இருந்துச்சு அந்நியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிகாட்டுறார் மேலும் மக்களின் புறக்கணிப்பு நீடித்துக் கொண்டே சென்றபோது நான் நடந்து போய் அபு கதாதா ரதியுல்லான் அவர்களின் தோட்டத்தின் மதிச்சுவல் மதிர்ச்சுவல் மீது ஏறினேன் அவர் என் தந்தையின் சகோதரர் புதல்வரும் மக்களின் எனக்கு மிகவும் பிரியமானவரும் ஆவார் அவருக்கு நான் சலாம் சொன்னேன் அல்லாஹுவின் மீது அவர் எனக்கு பதில் செலாம் சொல்லவில்லை உடனே நான் அபு கதாதா அல்லாஹுவை முன்வைத்து முன்னிடம் கேட்கிறேன் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நான் நேசிக்கின்றேன் என்று நீ அறிவாயா என்று கேட்டேன் அவர் பதில் ஏதும் கூறாமல் மௌனமாக இருந்தார் பிறகு மீண்டும் அவரிடம் அல்லாஹை முன்வைத்து முன்பு போலவே கேட்டேன் அப்போதும் அவர் மௌனமாகவே இருந்தார் மூன்றாம் முறையாக மீண்டும் அவருடன் நான் அல்லாவை முன்வைத்து கேட்டேன் அப்போது அவர் அல்லாவின் அல்லாவும் அவனுடைய தூதரும் நன்கு அறிந்தவர்கள் என்று மட்டும் பதிலளித்தார் அப்போது என் இரு கண்களும் கண்ணீரை பொழிந்தன பிறகு நான் திரும்பி வந்து அந்த சுவரில் ஏறி வெளியேறினேன் அப்ப மக்கள் இவரை பைக் பண்ணி வச்சிருந்தாங்க இவரு இந்த ரீஷ்ல இவர் குறிப்பிட விஷயத்தை பாருங்க செவ்வாறு கூச்சி போறாரு வீடு வழியா உள்ள விட்டுருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அவர் தோட்டத்துக்கு சுவர் ஏறி குதித்து போறாரு சொந்தக்காரங்க அப்ப அங்க போய் சலாம்னு சொன்னதுக்கும் சலாமுக்கு பதில் இல்லை திரும்ப நான் அல்லாவையும் அல்லா ரசீலையும் ரேசிக்கினேன்னு உங்களுக்கு தெரியும்ல உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க மௌனமா இருக்கிறாங்க மூணு முறை இது மாதிரி கேட்கறாங்க மௌனமாக இருக்கிறாங்க திரும்பவும் வந்துட்டு மூணாவது முறை சொல்லும் போது அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் தெரிஞ்சவங்கன்னு சொல்றாங்களே தவிர ஆமாம் இல்லைன்னு கூட சொல்லலை பதில் சொல்லலை இப்போ இதை சொன்ன உடனே அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல அழுகை அங்கவே அழுது திரும்ப சூறத்து வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறார் நிலைமை இவ்வாறு நீடித்துக் கொண்டிருக்க ஒரு நாள் மதினாவில் நடந்து கொண்டிருந்தேன் அப்போது மதினாவிற்கு உணவு தானிய விற்பனைக்காக வந்திருந்த ஷாம் நாட்டு விவசாயிகளில் ஒருவர் காபு பின் மாளிகை எனக்கு அறிவித்து தருவது யார் என்று என்னை குறித்து விசாரித்துக் கொண்டிருந்தார் ஷாம்ல இருந்து ஒருத்தர் வளர் காபு மாளிகை யாருன்னு கேட்டு இருக்காரு மக்கள் என்னை நோக்கி அவரிடம் சைகை செய்யலாகினார் உடனே அவர் என்னிடம் வந்து கசான் நாட்டின் அரசை தந்தார் அதில் பின்வருமாறு நிற்க அதாவது கடிதத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறத படிக்கிறார் நிற்க உங்கள் தோழர் முகமது உங்களை புறக்கணித்து விட்டார் என்று எனக்கு செய்தி எட்டியது உங்களை இழிவு செய்து உங்கள் உரிமைகள் வீணடிக்கப்படும் நாட்டில் நீங்கள் நீடிக்க வேண்டும் என்ற அவசியத்தை உங்களுக்கு அல்ல ஏற்படுத்தவில்லை எனவே எங்களிடம் வந்துவிடுங்கள் நாங்கள் உங்களிடம் நேசம் காட்டுகிறோம் அப்படின்னு அந்த கசான் நாட்டுடைய ஆட்சியாளர் அவன் என்ன பண்றான் சொன்னா அவன் வந்து ஒரு கிறிஸ்தவன் அந்த கிறிஸ்தவன் என்ன பண்றான் சொன்னா லெட்டர் போடுறான் இந்த மாதிரி இந்த மாதிரி நபிசராசன் உங்களை பேன் பண்ணிட்டாங்கல்ல உங்களை மாதிரி ஒதுக்கி வைக்கிறாங்கல்ல அல்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இவ்வளோ கஷ்டம் கொடுக்குற இடத்துல இருந்துதான் அவனும் அல்ல அவங்களை உங்களுக்கு எதுவும் நிர்பந்தப்படுத்தி வைக்கல நீங்க எங்கள்கிட்ட வந்துருங்க அப்படின்னு இது வந்து ஒரு ஒரு எப்பேற்பட்ட ஒரு மோசமான நிலைமைன்னு சொன்னா ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இன் ஒப்பியன் அதாவது மக்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொன்னா அமரை வைத்தே அந்த முஸ்லிம்களுடைய இன்னொரு பிரிவினரை தாக்குறதுக்கான ஒரு ஏற்பாடு முன்னாடியே பார்த்துருக்குறோம் அந்த போன அமர்வரை தான் பார்த்தோம் அந்த மஸ்ஜித் லிரார் அதாவது நபிசுல்லா முஸ்லீம்களையும் வந்து அழிப்பதற்காக கூடுறதுக்காக ஒரு பள்ளிவாசல் கட்டினாங்க அவங்களை தாக்குதல் புரிஞ்சு போச்சோ அப்ப இந்த மாதிரிதான் பண்ணணும் அப்படின்னு இந்த மன்னர் என்ன பண்றான் ஏன்னா இந்த சஹாபிக்கு நபிசுல்லா அனைத்து விஷயங்களும் முஸ்லீம்களுடைய அனைத்து சீக்கிரம் தெரியும் நம்ம கூட்டு வச்சுட்டோம் சொன்னா முஸ்லிம்களை ஈஸியா அடிச்சிடலாம் எதிராக நடக்குது வேறுபாடு காபியர்களுடைய உதவியை பெற்று காப்பீர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு முஸ்லீம்கள் உள்ள இன்னொரு பிரிவினர முஸ்லீம்கள் தாக்கிக் கொண்டிருக்கிறாங்க பொது வெளிகளாக இருக்கட்டும் நேரடியாக இருக்கட்டும் எல்லா எல்லா வழியிலையும் முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லீம்களே தான் இருக்கிறாங்க இன்னைக்கு எத்தனையோ கூட்டங்கள் அது மாதிரி செயல்படுது காவறது இல்லாமல் பண்ணாங்க அப்படிங்கறத அவரே சொல்றார் இது இன்னொரு சோதனை ஆயிற்று என்று என் மனதிற்குள் கூறிக்கொண்டு அதை எடுத்து சென்று ரொட்டி சுடும் அடுப்பில் இட்டு எரித்து விட்டேன் அப்ப முஸ்லீமும் ஒவ்வொரு முஸ்லீமும் இதான் பண்ணணும் முஸ்லீமுக்கு எதிராக ஒருத்த வந்து பேச சொல் அவனுக்கு எதிராக ஒரு முஸ்லீமுக்கு எதிராக செயல்படுற சொல்றான்னு சொன்னா இவர் என்ன பண்ணாரோ அதே ஒவ்வொரு முஸ்லீமும் செய்ய வேண்டும் அப்பதான் அல்லாஹே பொருத்தம் கிடைக்கும் இவருக்கு பின்னாடி தெரியும் இவருக்கு செஞ்சதுனால அல்லா வந்து எப்படி பொருந்தி கொண்டான் அப்படிங்கறத அப்ப ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ளனும் அப்படிங்கறதுக்கு காபூன்னு மாலிக்கிறது இல்ல உடைய உதாரணம் இங்க இருக்குது அடுத்து 50 நாட்களில் நாற்பது நாட்கள் கழிந்தபோது அல்லாவின் தூதர் சல்லாஹலு அவர்களுடைய ஒரு தூதர் என்னிடம் வந்து அல்லாவின் தூதர் சல்லாஹலு அவர்கள் நீங்கள் உங்கள் மனைவியரை விட்டும் விலகிவிட வேண்டும் என்று உத்தரவிடுகிறார்கள் என்று கூறினார் அதற்கு நான் அவளை நான் விவாகரத்து செய்துவிடவா அல்லது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன் அவர் இல்லை விவாகரத்து செய்ய வேண்டாம் அவரை விட்டு நீங்கள் விலகிவிட வேண்டும் அவரை நெருங்கக்கூடாது இதுவே இறை உத்தரவு என்று கூறினார் இதேபோன்றே என் இரு சகாக்களுக்கும் நபிசல்லா அலுவலாம் அவர்கள் உத்தரவு அனுப்பியிருந்தார்கள் ஆகவே நான் என் மனைவியிடம் உன் குடும்பத்தாரிடம் சென்று இது விஷயத்தில் அல்லாஹ் தீர்ப்பளிக்கும் வரையில் அவர்களிடத்திலேயே இருந்து வா என்று சொன்னேன் என் சகாக்களில் ஹிலால் பின் உமையா ரதலானு அவர்களின் மனைவி அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் வந்து என் கணவர் ஹிலால் பின் உமையா செயல்பட முடியாத வயோதிகர் அவரிடம் ஊழியர் யாரும் இல்லை நான் தொடர்ந்து அவருக்கு ழியம் செய்வதை தாங்கள் வெறுப்பீர்களா என்று கேட்டார் அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இல்லை ஆயினும் அவர் உன்னை உடலுறவு கொள்ள நெருங்க வேண்டாம் என்று சொன்னார்கள் ஹினால் அவர்களின் மனைவி அல்லாவின் மீது என் கணவரிடம் எந்த இயக்கமும் இல்லை அல்லாவின் மீது அவருடைய விஷயத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதிலிருந்து இந்த நாள் வரை அரு கொண்டே இருக்கிறார் என்றும் அல்லாவின் தூதர் சல்லா அலுவலாம் அவர்களிடம் கூறினார் அதாவது நாப்பது நாள் மொத்தம் ஐம்பது நாள் பைக் ஆட் பண்ணிருந்தாங்க ரசுல்லா சிவாசம் அப்ப நாற்பது நாற்பதாவது நாள்ல ஒரு தூதரை அனுப்பி மனைவிகளையும் விட்டு விலகிருங்க அப்படின்ட்டாங்க மனைவிகளிடமும் உடலுறவு கொள்ளக்கூடாது அவங்களுக்கு வந்து எந்த உதவியும் செய்யக்கூடாது அப்படின்றாங்க அப்ப இவரை வந்து காபிரதி இல்லானோ மனைவியை வந்து அவங்க குடும்பத்தாட்ட அனுப்பிச்சாங்க அல்லாவுடைய விஷயம் அல்லா இந்த விஷயத்தை தீர்ப்பளிக்கும் வரை நீ அங்க இரு அப்படின்னு அனுப்பிடுறாங்க அப்ப ஹிலால் ரதில்லானுடைய மனைவி வந்து என்ன சொல்லை முடியாத வயோதிகர் இயங்காமல் இருக்கிறாரு அவருக்கு நான் பணிவிடை செய்யலாமா அப்படின்னு பணிவிடை செய்யலாம் ஆனா உடல் உறவு கொண்ட கூடாது அந்த அளவு பைக்காட் தொடருது கொள்ள விஷயம் உடல்நிலை முடியாத அந்த வயோதிகருக்கு கூட அல்லாவுடைய பாதையில் அந்த தபு போரில் கலந்து கொள்ளல அப்படிங்கறதுக்கு அல்லா இங்கு எவ்வளவு கடுமையான சட்டத்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற கருத்துல கொள்ளணும் நிலைமை என்ன நம்ம எவ்வளவு இளமையாக இருக்கிறோம் அல்லாத போய் என்ன சாக்கு போக்கு சொல்லுவோம் அத நம்ம வந்து ஒவ்வொரு முஸ்லீமும் நினைத்து பார்க்கணும் இப்ப என்னாவது அவர் வயோதிகராக இருக்கிறாரு அவருக்கு நீங்க வந்து உடலுறவை தவிர நீங்க மற்ற பணி உடைகளை செய்யலாம் அப்படின்னு நபி சொல்ல சொல்லம் அனுமதி கொடுத்துட்றாங்க மேலும் இவர் சொல்லி காட்டுறாங்க அழுது கொண்டே இருக்கிறாரு இந்த இந்த ஆணை எப்ப வந்துச்சோ அப்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் முடங்கி போய் இயங்காமல் அழுது கொண்டே தேம்பிக் கொண்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்ப அவர்களிடத்துல ஒரு ஒரு விஷயத்தவரை விட்டுட்டமே குறிப்பாக இந்த தகுக்கித்த இவன் இவன் எல்லாமே இதற்கு முன்னர் நடந்த அனைத்து போர்களிலையும் கலந்து கொண்டவங்க இந்த ஒரே ஒரு போர்ல கலந்து கொள்ளாததுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள் வர்றதுனால அவர்கள் எந்த அளவு அழுது கொண்டிருந்தாங்க ஒரு அமலை மிஸ் பண்ணதுக்காக முடங்கி போய் அழுது கொண்டிருந்தாங்க அப்படி பார்க்க முடியும் மேலும் தொடர்றாரு காபு ரிலான் என் வீட்டாரில் ஒருவர் தம் கணவருக்கு பணிவிடை புரிய ஹிலால் பின் உமையா ரதில்லான் அவர்களின் மனைவியை அனுமதித்தது போல உங்கள் மனைவியையும் உங்களுக்கு பணிவிடை புரிய அனுமதிக்கும்படி அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் போய் கேட்டால் நன்றா இருக்குமே என்று கூறினார் அதற்கு நான் அல்லாவின் மீது ஆணையாக என் மனைவி விஷயத்தில் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலுவலாம் அவர்களிடம் நான் எந்த அனுமதியும் கேட்க மாட்டேன் என் மனைவி விஷயத்தில் நான் அனுமதி கோரும் போது அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன பதில் சொல்வார்கள் எனக்கு தெரியவில்லை நானோ இளைஞனாக இளைஞனாக வேறு இருக்கின்றேன் ஹிலால் வயோதிகர் ஆனால் அவருக்கு அல்லாவின் தூதர் சல்லாஹாம் அவர்கள் சலுகை காட்டியிருக்கலாம் என்று கூறி மறுத்துவிட்டேன் அதற்கு பின் பத்து நாட்கள் இவ்வாறே இருந்தன எங்களிடம் பேசக்கூடாதன அல்லாவின் தூதர் சல்லா அலுவலாம் அவர்கள் தடை விதித்த நாளிலிருந்து ஐம்பது நாட்கள் எங்களுக்கு பூர்த்தியாயின நான் ஐம்பதாம் நாளில் பஜர் தொழுகையை எங்கள் எங்கள் ஒன்றின் மாடியில் நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ் எங்கள் மூவரையும் குறித்து சூரஜ் தௌபால நூத்தி பதினெட்டாம் குறிப்பிட்ட நிலையில் அமர்ந்திருந்தேன் அதாவது பஜர் தொழுந்துட்டு இந்த வசனம் இவர் நடக்குது வாழ்வதே மிக கஷ்டமா இருந்தது இவருக்கு தெரியாது இறங்கிடுச்சுன்னு கரெக்டா அந்த வசனம் இறங்குற நேரத்தில் நான் பஜர் தொழுதுட்டு வீட்டில் இருந்தேன் எனக்கு அந்த நேரத்தில் பூமி ரொம்ப குறுகி இருந்தது போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சல்வோ மலை மீது ஏறி பொது அறிவிப்பு செய்பவர் ஒருவர் உரத்த குரலில் காபின் மாளிக்க பெற்றுக் கொள்க என்று கூறினார் உடனே நான் சஜிராவில் விழுந்தேன் சந்தோஷம் வந்துவிட்டது என்று நான் அறிந்து கொண்டேன் அல்லாவின் தூதர் சல்லா அலேசலம் அவர்கள் ஃபஜரு தொழுது கொண்டிருந்த போது வகி அறிவிக்கப்பட்டு எங்களை அல்லா மன்னித்து விட்டான் என்று அறிவித்துவிட்டார்கள் என நான் விளங்கிக் கொண்டேன் எங்களுக்கு நல்வாழ்த்து சொல்ல மக்கள் வரலாயினர் என் இரு சகாக்களை நோக்கி நற்செய்தி சொல்பவர்கள் குதிரையில் விரைந்து வந்தார் அஸ்லம் குளத்தை சேர்ந்த ஒருவர் ஓடி சென்று மலை மீது ஏறிக்கொண்டார் மேலும் உரத்த குரலில் எனக்கு நட்செய்தி சொன்னார் மேலும் மலை இருந்து வந்த அந்த குரல் அக்குதிரையை விட வேகமாக வந்து சேர்ந்தது எவரது குரலை மலை கேட்டேனோ அவர் என்னிடம் நட்செய்தி சொல்ல நேரடியாக வந்தபோது நான் என் இரு ஆடைகளையும் கலற்றி அவர் சொன்ன நட்செய்திக்கு பகரமாக பரிசாக அவருக்கு அணிவித்தேன் அல்லாவின் மீது ஆடைகளில் அந்த இரண்டை தவிர வேற எதுவும் அப்போது எனக்கு சொந்தமாக இருக்கவில்லை வேறு இரண்டு ஆடைகளை எனக்கு அபுகதாதா அவர்களிடமிருந்து இரவல் வாங்கி நான் அணிந்து கொண்டு அல்லாவின் தூதர் சல்லா அலேஸ்லம் அவர்களை நோக்கி நடந்தேன் அப்போது வழியில் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து என்னை சந்தித்து எனக்கு பாவ மன்னிப்பு கிடைத்ததால் அல்லாஹ் உங்கள் பாவத்தை மன்னித்து விட்டதற்காக உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம் என்று கூறலாயினர் நான் மசித் நபவி பள்ளிவாசலுக்குள் நுழைந்தேன் அங்கு தம்மை சுற்றிலும் மக்கள் இருக்க அல்லாவின் தூதர் சல்லாஹம் அவர்கள் அமர்ந்தார்கள் அப்போது என்னை நோக்கி தல்ஹாபின் உபைதுல்லா ரதியுல்லானு அவர்கள் எழுந்து ஓடி வந்து எனக்கு முசாபா கொடுத்து என்னை வாழ்த்தவும் செய்தார்கள் அல்லாவின் மீது ஆணையாக முகாஜர்களில் தவிர வேற எவரும் என்னை நோக்கி வருவதற்கு இழவில்லை தல்ஹா ரதியுல்லானு அவர்களின் இந்த அன்பை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்ப ஒரு நாள் பஜ்ஜெத்திட்டு அவர் உட்கார்ந்து இருக்கும் போது மலை மீது இருந்து ஒரு செய்தி வருது அப்ப ரெண்டு பேர் வராங்க நம்பர் ஒருத்தர் வந்து குதிரை குதிரையில வந்து நேரடியா சொல்லலாம் செய்தி வரலாம் வராங்க இன்னொருத்தர் மலை மேல் இருந்து கத்துறாரு குதிரை வர்றதுக்கு முன்னாடியே மலை மேல் இருந்தவருடைய அந்த உரத்த குரல் வந்து எனக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாரு அப்ப அந்த நபர் எப்ப வந்து சேர்றாரோ அவருக்கு நான் என் இருந்ததே அப்போதைக்கு ரெண்டு ட்ரெஸ் தான் அந்த ரெண்டு ட்ரெஸ்ஸையும் நான் கழட்டி கொடுத்தேன் அவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு தாங்க முடியல பொதுவாகவே அரபுகளிடத்துல ஒரு வழக்கம் என்ன இருந்துச்சுன்னு சொன்னா ஒருவர் நற்செய்தி சொல்றாருன்னு சொன்னா அவருக்கு ஏதாவது பரிசு கொடுப்பாங்க இவருக்கு இப்பேற்பட்ட ஒரு நட்செய்தி கிடைச்ச உடனே இவருக்கு இந்த அவர் வச்சிருந்த ஆடையும் கொடுத்துறாரு எந்த சொன்னா அபு கதாத்தா ரசில்லான்னு அவங்கள்ட்ட வந்து கடன் வாங்கிட்டுதான் ரசூல்லாவே பார்க்க போறாங்க அந்த அளவுக்கு ஆடையே இல்லாத ஒரு சிச்சுவேஷன் அப்படி இருந்தும் அவர்கள் இவங்க இந்த ஆடையை கிஃப்ட் பண்ணிடுறாங்க அவர்கள் எந்த ஒரு கடுமையான ஒரு ஒரு நேரத்தில் இருந்தாங்க கஷ்டத்துல இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம இங்க புரிஞ்சுக்க முடியும் திரும்ப நபிசுல்லாத போறாங்க வசூல் நபு போறாங்க நான் அல்லாவின் தூதர் அல்லாஹ்லாம் அவர்களுக்கு சலாம் சொன்ன போது சந்தோஷத்தினால் அவர்கள் தம் முகம் மின்னிக் கொண்டிருக்க அல்லாவின் தூதர் சல்லா அலுவலாம் அவர்கள் உன்னை உன் தாய் பெற்றெடுத்த முதல் உன்னை கடந்து சென்ற நாட்களில் மிக சிறந்த நாளான இன்று உனக்கு பாவ கிடைத்த நட்செய்தி கூறுகிறேன் என்று கூறினார்கள் நான் அல்லாவின் தூதரே இந்த நட்செய்தியை தாங்களே தங்கள் தரப்பில் இருந்து தெரிவிக்கின்றீர்களா அல்லது அல்லாவின் வந்த வேத அறிவிப்பின் அடிப்படையில் தெரிவிக்கின்றீர்களா என்று கேட்டேன் அவர்கள் இல்லை என் தரப்பிலிருந்து இதை தெரிவிக்கவில்லை அல்லாவின் தரப்பிலிருந்து வந்த வேத அடிப்படையில் தான் தெரிவிக்கின்றேன் என்று சொன்னார்கள் அல்லாவின் தூதர் சொல்லா அலிசல்லம் அவர்களுக்கு ஏதோ ஏதாவது சந்தோஷம் ஏற்படும் அவர்களது முகம் சந்திரனின் ஒரு துண்டு போல் ஆக பிரகாசிக்கும் அவர்களது முகத்தின் பிரகாசத்தை வைத்து அவர்களது சந்தோஷத்தை நாங்கள் அறிந்து கொள்வோம் அல்லாவின் தூதர் சல்லா அலேஸ்லம் அவர்களுக்கு முன்னால் நான் அமர்ந்து கொண்ட போது அல்லாவின் தூதரே எனது பாவம் மன்னிக்கப்படுவதற்கா எனது அதாவது இவர் என்ன சொல்றாரு நான் வரும்போது நபிசுல்லாஸ்துடைய முகம் மின்னிக்கிட்டு இருந்துச்சு அப்ப நபிசுலாஸ்துக்கு ஏதாவது சந்தோஷம் சொன்னா நிலவு பிரகாசிப்பது போல நபிசுலாஸுடைய முகம் பிரகாசிக்கும் இவங்களுக்கு உண்மைய சொன்ன உண்மையா இருந்த சகாபாக்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்ட போது அவர்களுடைய முகம் எந்த அளவுக்கு மின்னிட்டு அவர்களுக்கு கொடுத்துட்டா அவங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் உடனே அவர் கேட்கிறாரு காபிரதி கேட்கிறாங்க அல்லாவின் தூதரே எனது பாவம் மன்னிக்கப்படுவதற்காக என் செல்வம் அனைத்தையும் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் அவர்கள் விரும்பும் வழியில் செலவிட்டுக் கொள்வதற்காக தர்மமாக அழித்து விடுகிறேன் என்று சொன்னேன் அல்லாவின் தூதர் சல்லா அலேசலம் அவர்கள் உங்கள் செல்வத்தில் சிறிதளவை உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள் அதுவே உங்களுக்கு நல்லது என்று கூறினார்கள் கைபர் போரில் எனக்கு கிடைத்த பங்கை நான் எனக்காக வைத்துக் கொள்கிறேன் அல்லாவின் தூதரே உண்மை பேசிய காரணத்தினால்தான் அல்லாஹ் என்னை காப்பாற்றினான் அடுத்து நான் உயிரோடு வாழும் வரையில் உண்மையை தவிர வேற எதையும் பேச மாட்டேன் என்று கூறினேன் எல்லாத்தையும் நான் வந்து சதக்கா பண்ணிடுறேன் அல்லவுடைய பாதையா அப்படின்னு சொல்லும் போது இல்ல உங்களுக்காக கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு உடனே நபிசல்லா சொன்ன பிறகு காபிரதி என்ன பண்றாங்க கைபர் போர்ல கிடைச்ச செல்வத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மீது எல்லாத்தையும் சதக்கா பண்ணிடுறாங்க அதன் பிறகு சொல்றாங்க யார சொல்லா நான் உண்மையை சொன்னனாலதான் நான் இன்னைக்கு என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு அப்ப இனிமேட்டு வருங்காலத்துல நான் பொய்யே பேச மாட்டேன் அல்லாவின் தூதர் அல்லாஹ்லாம் அவர்களிடம் கூறிய நாளிலிருந்து உண்மை பேசியதற்காக எனக்கு அல்லாஹ் அருள் புரிந்தது போன்று வேற எந்த முஸ்லீமுக்கும் அல்லாஹ் அருள் புரிந்ததாக நான் அறியவில்லை இந்த உறுதிமொழியை நான் அல்லாவின் தூதர் அல்லா அலுவலம் அவர்களிடம் சொன்ன நாளிலிருந்து எனது இந்த நாள் வரை நான் பொய்யை நினைத்துக்கூட பார்த்தது இல்லை நான் உயிரோடு எஞ்சியிருக்கும் காலம்னைத்திலும் அல்லா என்னை போய் சொல்ல விடாமல் பாதுகாப்பான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் மேலும் மேலும் தன் தூதர் சல்லா அலஸ்லம் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் திண்ணமாக குறித்து இறங்கிய அந்த வசனம் அல்லாஹ் திண்ணமாக அல்லாஹ் தன் தூதர் மீதும் அருள் புரிந்தான் அவ்வாறே துன்ப வேளையில் அவரை பின்பற்றிய முகாஜர்களும் முகாஜர்கள் மீதும் அன்சாரிகள் மீதும் அருள் புரிந்தான் அவர்களின் ஒரு பிரிவினருடைய இதயங்கள் தடுமாறி கொண்டிருந்த பின்னரும் அவர்களை மன்னித்து அவர்கள் மீது அருள் புரிந்தான் நிச்சயமாக அவன் அவர்கள் மீது அன்பும் கருணையும் உடையவனாக இருக்கின்றான் அல்லாஹின் உத்தரவை எதிர்பார்த்து தீர்ப்பு கூறாமல் விவாகரம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கும் மூவரையும் அல்லாம் மன்னித்து விட்டான் பூமி இவ்வளவு விசாலமாக இருந்தும் அது அவர்களுக்கு மிக்க நெருக்கடியாக தோன்றி அவர்கள் உயிர் வாழ்வதும் மிக விட்டது அல்லாஹுவே அன்றி அவனை விட்டு தப்புமிடம் அவர்களுக்கு இல்லவே இல்லை என்பதையும் அவர்கள் உறுதிபட அறிந்து கொண்டனர் ஆதலால் அவர்கள் பாவத்திலிருந்து விலகிக்கொள்ளும் பொருட்டு அவர்களுடைய குற்றங்களை மன்னித்து அவர்களுக்கு அருள் புரிந்தான் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனும் கிருமையுடையவனாகவும் இருக்கின்றான் விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹுக்கு சொல்லிலும் செயலிலும் உண்மையாளர்களுடன் இருங்கள் அப்படிங்கிறான் அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு மூவர்னு சொல்லி அல்ல குறிப்பிட்டு சொல்றான் இந்த மூவருடைய நிலைமை உலகம் இவ்வளவு விசாலமாக இருந்தோம் அவங்களுக்கு அது ரொம்ப கடுமையாக இருந்துச்சு அப்படின்னு நல்லா இங்க குறிப்பிடுறான் அப்ப அதன் அதே போல உண்மையா நீங்க சொல்லாலையும் செயலாளையும் உண்மையாக இருங்க அப்படின்னு முஸ்லிம்களுக்கு கட்டளையிட்டு அடுத்தது இந்த போர்ல கலந்து கொள்ளாம சாக்குமுக்கு சொன்னாங்களே அவர்களை பத்தியும் அல்லா வந்து வசந்த வசனங்கள் இறங்கி இறக்கணும் அந்த நேரத்தில் அது சூரத்து தௌபால தொண்ணூத்தி ஐந்து மற்றும் தொண்ணூத்தி ஆறா வசனம் அந்த வசனத்தை படிக்கிற பாருங்க ஆகவே அல்லாவின்மை தானையாக அல்லா எனக்கு இஸ்லாமிகாட்டிய பின் தன் தூதர் சல்லா லம் அவர்களிடம் என்னை உண்மையை பேசச் செய்து உபகாரம் புரிந்தது போன்று வேற எந்த உபகாரத்தையும் நான் மிக பெரியதாக ஒருபோதும் கருதவில்லை நான் அவர்களிடம் பொய்ப் பேசியிருந்தால் போருக்கு செல்லாமல் பொய் சொன்னவர்களான நயவஞ்சவர்கள் அழிந்து போனது போல் நானும் அழிந்துவிட்டிருப்பேன் ஏனெனில் இறைவன் வேத அறிவிப்பு வகி அருளிய போது சொல்லாத கடுமையான சொற்களை பொய் சொன்னவர்கள் குறித்து அருளினான் அதாவது அவங்களை பத்தி என்ன சொன்னாங்க அவர்களை பத்தி அல்லா வந்து என்ன சொன்னது பொய் சொல்லி ஆயிருப்பேன் கடுமையான வார்த்தைகள் அல்லா பயன்படுத்தினான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க நீங்கள் அவர்களிடம் திரும்பி வரும்போது அதாவது இங்க இருந்து வசனம் ஆரம்பிக்குது யாரே நபியை பார்த்து அல்லா சொல்றான் நீங்கள் அவர்களிடம் திரும்பி வரும்போது அவர்களை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்துவிட வேண்டும் என்பதற்காக உங்கள் முன்னிலையில் அல்லாவின் மீது சத்தியம் செய்வார்கள் எனவே நீங்கள் அவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்துவிடுங்கள் ஏனென்றால் அவர்கள் அசுத்தமானவர்கள் உண்மையில் அவர்கள் சேருமிடம் நரகமாகும் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்த தீ இதுவே கூலியாகும் நீங்கள் அவர்கள் மீது திருப்தி கொண்டு விட வேண்டும் என்பதற்காக உங்களிடம் அவர்கள் சத்தியம் செய்வார்கள் நீங்கள் அவர்கள் மீது திருப்தி கொண்டாலும் தின்னமாக அல்லாஹ் பாவிகளான இத்தகைய மக்கள் மீது ஒருபோதும் திருப்தி கொள்ள மாட்டான் என்று கூறினான் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களை அல்லாஹ் யாரெல்லாம் சாக்கு போக்கு பொய் சாக்கு போக்கு சொன்னாங்களோ அல்லாவுடைய பாதையில் செல்வதற்கு சாக்கு போக்குகள் சொன்னாங்களோ அவர்களை பத்தி இங்கு அல்லாஹ் குறிப்பிடுறான் அப்ப நானும் பொய் சொல்லியிருந்தா இந்த வசனத்திற்கு உரியவனாக நானும் ஆயிருப்பேன் அப்படின்னு குறிப்பிட்டு காட்டுறேன் அல்லா அங்கே என்ன சொல்றான் ஒருவேளை அவங்க சொல்லி நீங்க திருப்தி கொண்டிருந்தாலும் நான் திருப்தி கொண்டிருக்க மாட்டேன் இவர்கள் போகும் இடம் நரகன்ண்ணா அப்படின்னு குறிப்பிட்டு காட்டுறோம் இப்ப அவர்கள் உண்மை சொன்னதுனால எப்பேற்பட்ட ஒரு ஒரு நல்ல விஷயம் அவர்களுக்கு நடந்திருக்கு வாழ்க்கை பூரா அதுக்கு பிறகு நான் பொய்யே பேச மாட்டேன் அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க இப்ப இன்னைக்கு சாக்கு போக்குகள் சொல்றவங்க எந்த ஒரு அமலாக இருக்கட்டும் அல்லாஹைய பாதையில் செல்வதாக இருக்கட்டும் மற்ற அமல்களாக இருக்கட்டும் சாக்கு போக்கு சொல்றவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த வசனங்கள் உதாரணம் பொய்யான சாக்குபோக்கு உண்மையாகவே எந்த ரீசனும் இல்லை அவங்க தபுக்கு போடு போகாம இருப்பதற்கு அவங்கள்ட்ட எந்த ஒரு வேலிடான ரீசனும் கிடையாது போகாம இருந்துட்டாங்க இன்டென்சனா போகல பர்பஸ் புள்ளி பர்பஸா அவங்க போகல வேண்டும் என்றே போகல ஆனா உண்மையை சொல்லி கஷ்டப்பட்டாங்க அழுதாங்க அவர்கள் வந்து அவங்களுக்குள்ள மனம் நொந்தாங்க முனாஃபிக்குகள் என்ன பண்ணாங்க மற்றவர்கள் சாக்கு சாக்கு போக்கு சொன்னாங்க பொய் சுத்தியம் பண்ணாங்க வெளிப்படையாக நபிசுல்லா சிலம் அவர்களை மன்னிச்சுட்டேன் போங்க தெரியலாம் ஒரு அமல் எந்த ஒரு அமலாக இருக்கட்டும் உள்ள நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கு நல்லா தெரியும்ல அப்ப அதன் அடிப்படையில நம்ம அல்லாவுக்கு பயந்து செயல்படணும் அப்படிங்கிறத நம்ம இங்க கருத்துல கொள்ளணும் அடுத்ததாக குறிப்பாக எங்கள் மூவரின் விவகாரம் மட்டும் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது அல்லாவின் தூதர் சல்லா அலுவலம் அவர்களுக்கு முன்னால் பொய் சத்தியம் செய்தவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களிடம் உறுதிப்பிரமாணம் பெற்று அவர்களுக்காக பாவமன்னிப்பும் தேடினார்கள் எங்களது அந்த விவகாரத்தில் அல்லாவே தீர்ப்பளிக்கும் வரையில் அல்லாவின் தூதர் சல்லா அலுவலம் அவர்கள் எங்கள் விவகாரத்தை தள்ளி போட்டு வந்தார்கள் இதனால்தான் ஒன்பதாவது நூத்தி பதினெட்டாவது சனத்தில் அல்லாஹ் எங்களை குறித்து போருக்கு செல்லாமல் பின்தங்கிவிட்ட மூவர் என்று போரை குறிப்பிட்டு கூறுவதில்லை மாறாக பின்தங்கிவிட்ட மூவர் என்று பொதுவாகவே குறிப்பிட்டுள்ளான் நபிசுல்லா அலுவலம் அவர்கள் தம்மிடம் பொய் பொய்யான சாக்கு போக்கு கூறியவர்களின் காரணங்களை உடனுக்குடன் ஏற்றுக்கொண்டது போல் அல்லாமல் எங்கள் விவகாரத்தை உடனே தீர்க்காது அல்லாஹ் தள்ளி போட்டு வந்தான் என்பதே அதன் கருத்தாகும் தபு போரின் போது அல்லாவின் துதர் அல்லா அலுவலம் அவர்களுடன் செல்லாமல் தான் தங்கி தான் பின்தங்கிவிட்ட காலகட்டத்தை குறித்து தம் தந்தை காபின் பின் மாலிக் ரதில்லானு அவர்கள் அறிவித்தபோது இதை அவர்கள் கூற நான் கேட்டேன் என்று காபு ரதில்லானு அவர்களின் முதிய வயதடைந்த கண் பார்வை இழந்துவிட்ட சமயம் அவர்களை கைப்பிடித்து அழைத்து சென்றவராயிருந்த அவர்களுடைய புதல்வர் அப்துல்லா பின் காப் ரமோல்லா அவர்கள் மேற்கண்ட ஹதீஸை அறிவிக்கிறார்கள் அதாவது இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது யாருன்னு சொன்னால் காபு ரதில்லானுடைய மகன் அவர் எப்ப இந்த அதிஸ் அறிவிக்கிறாருன்னா அவருக்கு முடியாதப்ப தள்ளாத வயதில் இருக்கும் கண் தெரியாம இருக்கும்போது அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த அவர் தன்னுடைய மகனுக்கு அதாவது காபிரது இல்லாம தந்தையிட்ட கேட்டத காபிரதுல்லானு கேட்டத இவர் கேட்டு தன்னுடைய சொல்றாரு இந்த அதீஸ் அறிவிக்கக்கூடியவர் காபிரது இல்லானுடைய பேரன் இங்கு இவ்வளவு நீண்ட ஒரு அதிச பார்த்தோம் இங்க இந்த அதிஸ் வந்து சனி புகாரில நாலாயிரத்தி நானூத்தி பதினெட்டாவது ஹதீஸ் ரஹமத் தரக்கட்டளை மொழி பெயர்த்துள்ள அந்த நபர் இது குறிப்பிட்ட ஒரே ஒரு ஹதீஸ்ல இருந்து நமக்கு படிப்பினைகள் என்ன அப்படிங்கறதுல அவருடைய அந்த அந்த கிதாபில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு முதலாவது வந்து ஒரு நபர் அவருடைய பாவங்களை வெளிப்படுத்த கூடாது இதா வந்து இஸ்லாமிய அடிப்படை சட்டம் சமுதாயத்திற்கு பலன் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பாவத்தை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு காபுறது இல்லாம அந்த பாவங்களை வெளிப்படுத்தினார் நான் வந்து டெய்லியும் போவேன் பிரிப்பேர் பண்ண மாட்டேன் அடுத்த போவேன் பண்ண மாட்டேன் எந்த காரணமும் இல்லாம நான் தள்ளி போட்டேன் தள்ளி போட்டேன் அப்படின்னு அவருடைய பாவங்களை வெளிப்படுத்துறாரு சமுதாயத்திற்கு இந்த மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கையா அவர் சொல்றாரு அல்லாவுடைய பாதைக்கு நீங்க அழைக்கப்பட்டா நீங்க இந்த மாதிரி நடந்துக்காதீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை சொல்வதற்காக அவருடைய பாவத்தை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு முதலாவதாக இம் இப்னு கை இம்ராமல்லா குறிப்பிட்டார் அடுத்தது ஒருவருடைய நலவுகளை அவருடைய நலவுகளையே பொதுவாக நம்மளுடைய நலவுகளை நாமே வந்து பேசிக்கூடாது பேசக்கூடாது அதுதான் இஸ்லாமிய அடிப்படை நம்மளை பற்றிய நம்ம பெருமையாக சொல்லிக்கூடாது அப்ப அது அதே அந்த சொல்வதும் ஒரு எல்லைக்குள்ள பெருமைக்காக சொல்லாம பகட்டுக்காக சொல்லாம அதன் மூலமாக அது சமுதாயத்திற்கு பயனளிக்கக்கூடியதாக இருந்தா அவர்களுடைய நலவுகளையும் சொல்லலாம் ஏன்னா இந்த கதீசில் காபறுதில்ல அவருடைய பல நலவுகளை சொல்லியிருக்கிறாங்க நான் கலந்து கொண்டேன் அவர்களுடைய கலந்து கொண்டதுல வந்துட்டு நான் வந்து பத்திர கலந்து கொள்ளாததை விட அதுக்கு கூட வருத்தப்படல அக்கபாவில கலந்து கொண்டது எனக்கு மன இருந்தது அவர்களுடைய நலவுகளையும் சொல்றாங்க இங்க அப்போ ஒருவருடைய நலவுகளை அந்த எல்லை மீறாமல் சொல்வதற்கு அனுமதி இருக்கு அப்படிங்கறதும் இங்க இமாமிடுறாரு அடுத்த படிப்படையாக இமாமாவர்கள் குறிப்பிடுறாங்க அதாவது ஒரு நல்ல வாய்ப்புக்காக அழைக்கப்பட்டா நீங்க வந்து காலம் தாழ்த்தாம அதை பயன்படுத்திக் கொள்ளணும் இல்லைன்னு சொன்னா அதுவே உங்களுக்கு பாவமாக அமைஞ்சிரும் அப்படின்றாங்க இந்த சம்பவத்தில் காபிரதிலானு மற்றவர்களுமா இருக்கட்டும் எல்லாரும் நபிசல்லம் கடமையாக அழைத்தாங்க அல்லாவுடைய பாதைக்கு அவர்கள் கலந்து கொள்ளாததுனால கரெக்டான நேரத்தில் போகாததுனால கரெக்டான நேரத்தில் பிரிப்பரேஷன் பண்ணாததுனால அவர்களுக்கு அது பாவமாக அமையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு நரகன்னே சொல்ல வேண்டும் என்றே அவர்கள் காலத்தை தள்ளி போட்டனால அவர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலை ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்ப ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது எந்த ஒரு நல்ல செய்வதற்கும் வாய்ப்பை வந்து தள்ளி போடக்கூடாது இன்னைக்கு செஞ்சிடலாம் நாளைக்கு செஞ்சிடலாம் நம்மள்கிட்ட வந்து போதுமான அளவு ரிசோர்ஸ் இருக்கு அப்படின்னு தள்ளி போடுவது அதுவே அது பாவம் பாவமாக அமைந்துவிடும் பாவத்திற்கு வழிவகுத்து விடும் அப்படின்னு சொல்லி காட்டாரு குறிப்பாக குறிப்பாக கொண்டவர்களே உங்களுக்கு வாழ்வு அளிக்கக்கூடியதன் பக்கம் இடை தூதர் உங்களை அழைக்கும் போது அல்லாஹும் அவனுடைய அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரைந்து பதில் அளியுங்கள் அல்லாஹ் மனிதனையும் அவனது உள்ளத்தையும் சூழ்ந்து நிற்கின்றான் என்பதையும் தின் அவனிடமே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவும் அல்லாவுடைய தூதர் உங்களை கட்டளை பதில் சொல்லுங்க அப்படிங்கிறத அல்லா அறிவான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் மேலும் அடுத்த அடுத்த ஒரு வசனத்துல ஆறாவது நூத்தி பத்தாவது வசனத்துல மேலும் முதல் தடவை அவர்கள் இவ்வேதத்தை விசுவாசிக்காது இருந்த பிரகாரமே நாம் அவர்களுடைய இதயங்களையும் பார்வைகளையும் புரட்டி விட்டோம் அவர்களுடைய வழிகேட்டிலேயே அவர்களை தட்டளித்து திரியுமாறு விட்டு விட்டோம் இது வந்து இவர்களை குறித்து இல்ல மற்றம் அதாவது முதல்ல அதை ஏற்றுக்கொள்ளாதே நீங்க இருந்து உள்ள மாத்தா அல்ல அந்த நிலைமையிலும் ரெஸ்பான்ஸ் இருக்கணும் நன்மையை செய்வதில் விரைந்து ஓடணும் அப்படிங்கறது இந்த வசனங்கள் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளணும் மேலும் அடுத்த அடுத்த ஒரு வசனம் அறுபத்தி ஓராதத்தில் ஐந்தாவது வசனம் பின்னர் அவர்கள் கோண கோல் வழியை மேற்கொண்ட போது அவர்கள் அல்லாவும் அவர்களின் உள்ளங்களை கோணலாக்கி விட்டான் மேலும் பாவிகளுக்கு அல்லா நேர் வழியை காட்டுவதில்லை யாரு வந்து கோணலான வழியை வந்து தேர்ந்தெடுத்துக் கொள்றாங்களோ அல்லாவும் அவங்க அதிலே போக வச்சிட்டான் அல்லாவும் அல்லாவும் ரசூலும் ஒரு வழியை தெளிவுபடுத்திய பிறகு நாம கோணலான பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் சாக்கு போக்க தேர்ந்தெடுக்கிறோம் அல்லாவுடைய பாதையில ஒரு விஷயத்தை செய்வதற்கு அல்லாவுடைய பாதையில் முயற்சி செய்வதற்கு நாம சாக்கு போக்க தேர்ந்தெடுக்க அதுலேயே போறான்னு நல்லா விட்டுருவான் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் தான் இங்கே முக்கியம் ஒரு நல்ல அமலுக்காக நல்ல விஷயத்திற்காக அல்லாவுடைய பாதையில் செல்வதற்காக இது மாற்ற அழைப்புகள் கொடுக்கப்பட்ட நம்மளுடைய இந்த நிபாக் நிபாக் அதாவது அல்லாவுடைய பாதையில் செல்லாமல் இருப்பது முனாஃபிக்குகளுடைய ஒரு பண்பு அப்படி குறிப்பிட்டு காட்டுறாரு அப்ப அல்லாவின் பாதையில் செல்லாமல் இருப்பதற்காக இந்த குறிப்பான தபு கித்தத்தில் யார் யாருக்கு நபிசுல்லா அஸ்லம் அனுமதி அளித்தார்களோ அவர்களை பொறுப்பு கொடுத்து முகமது விட்டார்களோ அது அல்லதுகள் அவர்கள்லாம் போகக்கூடாது குறிப்பாக அல்லா பல இடங்கள்ல இந்த போரை பற்றி ஜாதை பற்றி குறிப்பிடும் இது முனாஃபிக்குகளுக்கு கடுமையாக இருக்கும் அப்படின்னு அல்லா குறிப்பிட்டு காட்டுருக்கான் அப்ப முனாஃபிக்குகள் அல்லாவுடைய பாதையில் செல்வதற்கு சிரமப்படுவாங்க சாக்கு போக்கு சொல்வாங்க அப்படிங்கறத இதன் மூலமாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு இமாம் இவளுக்கையும் குறிப்பிடுற அடுத்ததாக ஒருவருடைய ஒருவரை பற்றி ஒருவருடைய குறைகளை பற்றி பேசுவது பொது சபையில பேசுவது குறிப்பாக இறுதி கால அடிப்படையில ஒருத்தர் ஒரு முடிவு எடுக்கிறாரு அவருடைய குறையை அல்லாவுடைய மார்க்கம் மேலோங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஒருத்தர் பேசுறாரு சொன்னா அது வந்து தவறில்லை அப்படித்தான் இந்த ஹீஸ் அறிவிப்பாளர்கள் சிலர் வந்து பொய்யர்களாக இருப்பாங்க சிலர் வந்து நல்லவர்களாக இருப்பாங்க ஆனா வந்து அந்த நேரத்தில் ஹதீஸுக்கு அப்படின்னு அந்த சில நிபந்தனைகள் இருக்கும் அந்த நிபந்தனைகள் அடிப்படையில் அவர்களுடைய குறை சில நேரத்தில் குறிப்பிட்டுதான் ஆகணும் அவர் பொய்யரு அதனால அவர் ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இவர் இந்த நேரத்தில் நடந்து கொண்டாரு அதனால ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு பதிந்தும் வைத்திருக்கிறாங்க இமாம்கள் அப்ப இஸ்லாமத்தை மேலவங்க செய்வதற்காக இஸ்லாத்தை காப்பாற்றுவதற்காக சில நபர்களுடைய சில சில நபர்களை அவர்களுடைய இதுகாதை விமர்சனம் செய்வதற்கு அனுமதி உண்டு அப்படிங்கறது இந்த நிகழ்வு மூலமா இந்த அதேஷ்ல ஏன்னா தெளிவான அந்த பனு சலிமா கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபர் இவர் வரல அப்படிங்கறதுக்காக காபூனு மாளிக்கிறதிலான ஏன் வரலன்னு கேக்கும் போது அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க விமர்சிச்சிருக்கிறாங்க வரல அப்படிங்கிறதுக்காக அவரை விமர்சிச்சிருக்காங்க அப்ப அதன்படி விமர்சிப்பதற்கும் அனுமதி இருக்கு எப்ப விமர்சிப்பதற்கு அல்லாவுடைய மார்க்கத்திற்காக சும்மா விமர்சிச்சுட்டு போறதில்லை அல்லாஹுடைய மார்க்கம் மேலங்குவதற்காக அதுக்கும் டிஃபெண்ட் பண்றதுக்கும் அனுமதி இருக்கு அதாவது வெளிப்படையாக என்ன தெரியுதோ அதை வச்சுதான் முடிவெடுக்க முடியும் இதுதான் வந்து இஸ்லாத்துடைய ஒரு நிலைப்பாடு வெளிப்படையாக ஒரு விஷயம் என்ன தெரியுதோ அதை வைத்து முனாபிகளுக்கு நபிசு வந்து பொய்யான காரணங்கள் சொன்ன போதும் சரி சரி ஏன்னா உள்ளங்களை நபி சம்பவம் அறிய மாட்டாங்க வெளிப்படையாவது சொல்றாங்க சரினு விட்டுட்டு போயிருவாங்க எல்லா இடத்துல விட்டுருவாங்க அது மாதிரிதான் ஒருத்தருக்கு காரணங்கள் சொல்றாரு நோண்டிக்கிட்டுலாம் இருக்க கூடாது வெளிப்படையா சொல்றாரா உனக்கும் அல்லா கூறியது அப்படின்னு நம்ம போயிடணும் விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையாக வெளிப்படையாக பார்ப்பதை வச்சுதான் முடிவெடுக்க முடியும் நபிய அப்படிதான் தெரிஞ்சிருக்காங்க இன்னைக்கு நம்மள பலர் முற்றிலும் மாற்றமாக நடந்து கொண்டிருக்கோம் ஒருவர் வந்து சொல்றாரு சொன்னா அவரை அப்படியே ரொம்ப ஆழமாக அவரை போய் ஆராய்ந்துட்டு இருக்கோம் அப்ப அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் வெளிப்படையான விஷயத்தை முடிவெடுக்க முடியும் சூழ்நிலைகள் இந்த சூழ்நிலையில நபிசுல்லா வந்து அதாவது இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய செயல் போல ஒருத்தர் பண்றாரு இல்ல இஸ்லாத்தை வெளியேற்றக்கூடிய பித்தத்துகளை ஒருத்தர் செய்யறாரு அப்படின்னு சொன்னா அந்த நேரங்கள்ல சலாம் சொல்லாமல் இருப்பதற்கு அனுமதி இருக்குது அவர்கள் இடத்துல பேசாமல் இருப்பதற்கு முஸ்லீம்களுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு கருத்து அதே போல நம்ம ரொம்ப எக்ஸ்டன்ட்க்கும் போயக்கூடாது சண்டையில இருக்கிறவங்களுக்கு நிகழ்வு எடுத்து காட்டக்கூடாது விற்று வெளியேற செய்யக்கூடிய செயல் அல்லா ரசூல் போட்ட பை காட்டுது நம்மளாவ சேர்த்து எடுத்துட்டு அவருக்கு நம்ம சலாம் சொல்லாதது இங்க பாருங்க இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்வதற்கு அனுமதி இல்லை இஸ்லாத்தை விற்று வெளியேற வெளியேறக்கூடிய செயல்கள் யாராவது செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு சலாம் சொல்லாமல் சலாமுக்கு பதில் சொல்லாமல் இருப்பதும் அதே போல அவர்களிடம் பேசாமல் இருப்பதற்கும் அல்லாவிற்காக அதுவும் சும்மா சொந்த பகம் கிடையாது காவல் மாலிக்கிறது இல்லாம கூடவும் மற்றவங்க கூடவும் இவர்கள் வந்து அல்லாவுடைய மார்க்கத்தை அல்லா கட்டளை அந்த போருக்கு போகாதனாலதான் சகா மக்கள் பேசாமல் நம்ம சொந்த காரணத்துக்காக சலாம் சொல்லாம சொந்த காரணத்துக்காக பேசாமல் இருக்காங்க இதோட போட்டு முடிச்சு போடக்கூடாது இதையும் இமாம் அவர்கள் குறிப்பிட்டாரு அடுத்து அல்லாஹ் வந்து இந்த காப காபு மாதில்லானவும் இருவரையும் அல்லா வந்து இங்கு வந்து நேர்வழியை காமிச்சான் அப்படின்னு குறிப்பிட்டு காட்டுறாரு அடுத்த படிப்படையாக ஒருவருடைய நசீகத்திற்காக அவர் நேர்வழி பரணும் அவர் வந்து அவர் வந்து அந்த பாவத்தை உணரணும் மக்களும் அந்த பாவத்தை உணரணுங்கிறதுக்காக ஒருவரை பைக் அவுட் பண்ணலாம் அதாவது ஒதுக்கி ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இதுல இருந்து குறிப்பிட்டு காட்டுறார் ஆட்சியாளர் ஒதுக்கி வைக்கலாம் படிப்பினை அவருக்கு மூன்று பேருக்கு மட்டும் படிப்பினு சொன்னா சமூகத்தை விட்டு ஒதுக்கி வைப்பது ஆட்சியாளர்களால் நம்ம சும்மா அவனை ஒதுக்கி வைக்கிறது அந்த மாதிரி பல இடங்கள்ல நல்லது செஞ்சா சில பள்ளிகளை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்ப அந்த அந்த மாதிரி அனுமதி தான் கிடையாது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அவர்களை அனுமதித்த வகையில் ஆட்சியாளர் வந்து ஒருவரை பிறர் நசீகத்தை பெறணும் அவர்களும் நசீகத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக பைக் பண்ணலாம் அப்படிங்கறத இமாம் அவர்கள் குறிப்பிடுறாரு இதயம் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம்னு குறிப்பிட்டு இமாம் ஏன்னா இந்த மூன்று நபர்கள் தான் அழுது புலம்பிக் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தாங்க முடங்கி போயிருந்தாங்க மத்த எண்பது பேரும் ஜாலியாக இருந்தாங்க ஏன்னா அவங்க பொய் சொல்லி சாக்கு சொல்லி வேணும்னே அல்லாவுடைய பாதையில் செல்லாமல் இருப்பதற்காக பொய் சத்தியமும் சாக்கு போக்கு உறுத்தி கொண்டு இருக்குன்னு சொன்னா அது ஈமானுடைய ஒரு வெளிப்பாடு இதயம் இன்னும் உயிரோட தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க கருத்துல கொள்ளணும் அப்படின்னு இமாம் அவர்கள் குறிப்பிடுறாரு அதே போல ஒரு ஒரு நபர் ஒரு நண்பருடைய அவர் சொந்தமான இடத்திற்கு வீட்டிற்கு அங்கு யாரும் ஹிஜாபு போடாம நிலைமையில அங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாம அவர் மட்டும் தனியா இருக்கிறாரு இல்ல அவர் பேச்சுலரா இருக்காரு அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னா அவருடைய அனுமதி இல்லாம உள்ள போகலாம் அப்படின்னு இந்த காபிபுணு மாலிக்கிறது இல்லாம சம்பவத்தை ஏன்னா இவர் வந்து அபு கதாதாரது இல்லாம அவர்கள் அங்கே இருக்கும்போது தனிமையில இருக்கும்போது அவர் வந்து அவர்கிட்ட அனுமதி இல்லாம சூரிக் குதித்து போனாரு ஏன்னா சொந்தக்காரர் அப்படிங்கிற காபூபணு மாலிக்கிறது இல்லாம குறிப்பிட்டாருங்க ஹரீஸ்ல இப்ப இது போல நிலைமைகள்ல நண்பருடைய அனுமதி இல்லாம அங்கு ஹிஜாப் இப்ப ஹிஜாப் இல்லாம அவங்க வீட்டுல யாராவது அப்ப அந்த அவர் மட்டும் இருக்கிறாருலர் யாரா இருக்காங்க அனுமதி இல்லாம அந்த நண்பருக்கு ஆட்சேபனை இல்ல அப்படின்னா போவது கூடும் அப்படின்னு இதிலிருந்து இமாம் இப்னுக்கை இம்ராமல்லா குறிப்பிடுறாரு அதே போல சுஜூத் நன்றி செலுத்தக்கூடிய சுஜூத் ஏதாவது ஒரு நமக்கு நன்மை விலையுமான நேரத்துல நமக்கு ரொம்ப சந்தோஷமான நேரத்துல அந்த நேரத்துல அல்லாவிற்கு நன்றி செலுத்தும் விதத்துல சுஜூது செய்வது இவருடைய படிப்பனையிலிருந்து எடுக்கிறாங்க ஏன்னா காபூனு மாளிக்கிறது இல்லாமல் இறங்கி இருந்த நபர்கள் அறிவிப்பு செய்யும் போது அவர் சுஜூது செஞ்சு அங்கு அல்லாவிற்கு நன்றியை தெரிவித்தார் அப்படின்னு இந்த சம்பவத்தை மேற்கொள் காட்டுறார் அதே போல மார்க்கத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய தடயங்களை அழிக்கணும் அப்படிங்கிறார் ஏன்னா லெட்ரு வந்துச்சு கஸ்தான் அந்த நாட்டுடைய மன்னன் வரும்போது அவர் என்ன பண்ணார் அந்த லெட்டரை நெருப்புல போட்டு எரிச்சாரு தடயங்களை உங்களுடைய நாட்கள் இன்னைக்கு வரைக்கும் சிறந்த நாள் உங்களுக்கு இந்த பாவ மன்னிப்பு கிடைத்த நாள் தான் நமக்கு நாம பாவ மன்னிப்பு தேடுறமோ அந்த நாள் நம்ம வாழ்க்கையில் சிறந்த நாட்கள் ஏன் சொன்னா இங்க அவங்களுக்கு பாவமளிப்பு கிடைத்ததற்கு இவங்க முகம் பிரகாசித்தது அப்படின்னு காவிர குறிப்பிட்டு காட்டுறாங்க ரசூல்லா சல்லாசுடைய உம்மத்தின் மீதான பாசம் எப்பேற்பட்டது அப்படிங்கிற படிப்பனையும் பெற முடியுது இமாமாவர்கள் குறிப்பிடறாரு அதே போல சதக்கா நமக்கு ஏதாவது ஏற்படுது காபிரதி உள்ளானோ இந்த நிகழ்வு நடந்த பிறகு நான் எல்லாத்தையும் சதக்கா பண்ணிடுறேன் அப்படின்னு ரச அனுமதி கேட்டாங்க அப்ப ஒரு நமக்கு ஏதாவது நலவுகள் நடைபெறுது அப்படின்னு சொன்னாலும் நாம் சதக்கா கொடுப்பது சிறந்தது அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து படிப்பினை பெற முடியுது அப்படின்னு சொல்லி இங்கு இமாமாவர்கள் இந்த சம்பவத்திலிருந்து பல படிப்பினைகளை வந்து குறிப்பிடறாங்களை பெற்று இந்த மூவர்களை போன்று நாமும் இயலாமதான் இருக்கிறோம் உண்மையாகவே நம்மளுடைய இயலாமையின் காரணமாக முடங்கி போயிடக்கூடாது அப்படி இருந்திடவும் கூடாது இது மிகப்பெரிய ஒரு படிப்பனை அல்லாவுடைய பாதையில் செயல்பட்டு அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்று அல்லாவுடைய பாதையில் உயிர் தியாயம் செய்யக்கூடிய மக்களாக அல்லா நம் அனைவரையும் ஆக்கியற வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய உரையை முடித்துக் கொள்கிறேன் வாக்குதோனாம் ஹந்திர் அல்லாஹி ரபில் ஆலமே